இன்னொரு அறிவிப்பின்படி ஜிப்ரேல் அலே இஸ்லா யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் மீது சட்டை இல்லை யூசுப் அலேஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சட்டையை அவர்கள் அறிவித்தார்கள் அந்த சட்டை ஏதென்று சொன்னால் அதில் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்படக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி போடப்பட்டார்கள் கைகளை கட்டி கால்களை கட்டி அப்படியே நம்ரூத் என்ற அரசன் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறிந்தான் அவர்களுக்கு அல்லாஹாலா அந்த நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையாக மாற்றி கொடுத்தான் என்பதும் குரானின் மூலமாக சொல்லப்பட்ட உண்மையை சம்பவம் அந்த நேரத்திலே ஜிப்ரே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய உடலிலே துணி கிடையாது ஜிப்ரேல் அலி அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஒரு துணியை கொண்டு வந்தார்கள் ஒரு கமீஸை கொண்டு வந்தார்கள் அந்த கமீஸை ஹஜரத் ஜிப்ரில் அலையாம் அவர்கள் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அணிவித்தார்கள் அந்த கமீஸ் அவர்கள் மூன்று நாள்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே இருந்தார்கள் எந்த விதமான இடையோறமின்றி மூன்று தினங்கள் அங்கே இருந்தார்கள் பொதுவாக நபிமார்களுடைய விஷயத்திலே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவதிப்படக்கூடிய இடத்திலே மூன்று நாட்கள் தங்குவது என்பது பல நபிமார்களுடைய விஷயத்திலே நடைபெற்று இருக்கின்றது அதிலே ரசூல்லாய் சல்லா அலை சொல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு பயந்து சௌர் என்ற குகையிலே மூன்று நாள்கள் தங்கினார்களே அது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகும் பொதுவாக அல்லாஹாலாவுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் இது மாதிரி பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் ஆளாவார்கள் அவர்களுக்கு எதிரிகளுடைய துன்பங்கள் ஏற்படும் அந்த துன்பங்களிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி ஒரு மூன்று தினங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கடுமையான ஒரு சூழ்நிலையை தங்கக்கூடிய நிலையும் அல்லாஹத்தால் ஏற்படுத்தி விடுவான் அதே போன்று நபி யூசுப் அலி அவர்களும் அந்த கிணற்றிலே மூன்று நாள் தங்கியிருந்தார் மூன்று நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் அங்கே வெளியடித்தப்படுகின்றார்கள் கொண்டு சரி ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஜிப்ரல் அலையாமர்கள் இப்ராஹிம் சலாத்துக்கு சட்டை அதை அப்படியே வைத்திருந்தார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகனார் இசாக் அலே அவர்களுக்கு அதனை கொடுத்தார்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆடை என்ற காரணத்தினால் அது மிக மெல்லியதாக இருந்தது ஆனால் குளிரையும் வெயிலையும் தாங்கக்கூடிய அமைப்பிலே அது இருந்தது சொர்க்கத்தின் ஆடை என்பது ரொம்ப இருக்கும் ஆனால் அதை சுற்றினால் ஒரு கைப்பிடிக்குள்ளே அடங்கிவிடும் அல்லது அதைவிட சின்னதாக கூட இருக்கும் இப்போது நாம் பார்க்குறோம் நைலான் துடி ஒரு பெரிய துணியை கையால சுருட்டி கையை மூடிக்கொள்ளலாம் அதற்குள்ளே அந்த துணியை வைத்துக் கொள்ளலாம் பெரிய துணியை கூட ஒரு பெரிய போர்வையை கூட அது மாதிரி ஒரு துணி அது இசாக் அலே இல்லாம் அவர்கள் அந்த சட்டையை பாதுகாத்து வைத்திருந்து தங்களுடைய மகனார் யாக்கோப் அலையலாம் அவர்களுக்கு அதனை கொடுத்தார்கள் யாக்கோப் அலே அவர்கள் அதனை பாதுகாத்து வைத்திருந்து தங்களுடைய பெரியமான மகனார் யூசுப் அலே இல்லாம் அந்த சட்டையை கொடுத்தார்கள் அணிவித்தார்கள் அணிவித்த அந்த சட்டையை நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை ஒரு தாயத்து மாதிரி ஒரு கூடு ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே அந்த சட்டையை திணித்து அதை மூடி அதை அவருடைய கழுத்திலே தொங்க விட்டு இருந்தார் இது அவருடைய சகோதரர்களுக்கு தெரியாது அப்போ அந்த தாயத்திலே சட்டை உள்ளே இருக்கின்றது ஒரு தாயத்து அது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியல ஒரு தாயத்து அதுக்குள்ளே சட்டை இருக்கின்றது ஜிபிரி இஸ்லாம் வந்தார்கள் அந்த தாயத்தை எடுத்தார்கள் அதை பிரித்தார்கள் உள்ளே இருந்த சட்டையை எழுத்து யூசுப் அலையாம் அவர்களுக்கு போட்டு விட்டார்கள் என்பதாக மற்றொரு வரலாறு சொல்லப்படுகிறது எல்லாம் தப்சீர்களிலே முஃபசீரில் எழுதக்கூடிய கருத்துக்கள் பல கருத்துகள் சொல்லப்படுகின்றன யூசுப் அலி அவர்கள் அந்த கிணற்றிலே இருந்தார்கள் இப்பொழுது அந்த யகு நபர்களும் திரும்ப தங்களுடைய தந்தை இடத்தில் வந்தார்கள் அந்த வரலாறு வரிசையாக சொல்லப்படுகின்றது ஆனால் யகுதா என்ற அந்த மூத்தவர் இருக்கின்றாரே யூசுப் அலையாம் அவர்களுடைய விஷயத்தில் மிகப்பெரிய இறக்கம் கொண்டவராக இருந்தார் ஆகவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் மறுநாளும் தன்னுடைய சகோதரரை காணுவதற்காக வேண்டி யூசுஃப் அல்லாய்ஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அந்த கிணற்றுக்கு அருகிலே வந்தார் மற்றவர்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் உணவையும் கொண்டு வந்தார் அந்த உணவை கிணற்றுக்குள்ளே அனுப்பி அதை சாப்பிடும்படியாக யூசுப் அலிஸ்லாம் இடத்திலே சொன்னார்கள் சொன்னார் அவர் அதற்கு பிறகும் அவர் மூன்று நாள் தினந்தோறும் வந்து உணவு கொடுத்து கொண்டிருந்தார் என்பதும் வரலார் சரி இங்கே அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் யூசுப் அலைசாம் அவர்கள் அழைத்து வந்தார்கள் அந்த ஆயத்து சொல்லப்பட்டது அவரை அழைத்து சென்ற பொழுது கொண்டு சென்ற பொழுதுமூ அவர்கள் உறுதி கொண்டார்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு கொண்டார்கள் முடிவு செய்தார்கள் அவரை ஒரு பாழடைந்த கிணற்றிலே போட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் உறுதி கொண்டார்கள் ஹயாபத் அப்படின்னு சொன்னால் ஒரு மறைவான யாருக்குமே தெரியாத மறைவான ஒரு இடம் ஜுப்பு என்று சொன்னால் ஒரு பாழடைந்த கிணறு அதில் தண்ணீர் இருக்காது சேரும் சகதிகமாக இருக்கும் அல்லது நீண்ட நாட்கள் அதில் உபயோகப்படுத்தப்படாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அப்போ அந்த கிணற்றுக்கு பெயர் ஜுப்பு என்பதாக சொல்லப்படும் அப்படி பாழடைந்த மறைமுகமான ஒரு கிணற்றிலே அவரை போட்டுவிட வேண்டும் என்று எல்லோரும் முடிவெடுத்தார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் யூசுஃபுக்கு நாம் அறிவித்தோம் இந்த நேரத்தில் யூஸ்ஃபு அலி அவர்கள் பதினோரு வயசு அல்லது பதினேழு வயசு அல்லது ஒன்பது வயசு என்று பல கருத்துகள் இருக்கின்றனர் சரி எப்படியே சிறுவராக இருந்தார் அவர் அந்த நேரத்தில் அறிவித்தோம் என்று அறிவித்தோம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தினோம் அல்லது அல்லாஹாலாவுடைய கட்டளை அவருடைய மனதிலே போடப்பட்டது என்பதாக பொருள் இல்ஹாம் என்று சொல்லுகின்றோமே அந்த முறையில் எப்படி சொன்னால் எப்படி நாம் ஏற்படுத்தினோம் அவர்களுக்கு சொன்னோம் லத்து நபி அன்னகும் இந்த சகோதரர்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை அவர்களுக்கு திட்டமாக நிச்சயமாக நீர் அறிவிப்பீர் இனிமேல் அறிவிப்பீர் செயல்களை இந்த விஷயத்தை அவர்களுக்கு நீர் இனிமேல் அறிவிப்பீர் அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலையில் என்ற அல்லாஹால சொல்லுகின்றார் இது எப்ப நடந்தது நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் எகிப்து நாட்டுடைய அரசராக வீற்றிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பஞ்சம் நிலவக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் உணவுப் பொருள்களை வந்து வாங்கி கொண்டு சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் கண்ணான் என்ற அந்த நாட்டில் அந்த ஊரில் இருந்து இந்த பத்து சகோதரர்களும் யூசுப் அலிசலாம் அவர்களிடத்தில் அரசரிடத்திலே வருகின்றார்கள் யூசுப் என்று தெரியாது அவர்கள் எகிப்து நாட்டு அரசு வாங்கி வரும்படியாக தந்தை சொன்னார் அதன்படி அங்கே வந்தார்கள் வந்த அந்த நேரத்திலே கடைசி நேரத்தில் இரண்டு தடவை வந்த பின்னால் கடைசியாகத்தான் மூன்றாவது தடவை தான் சொல்லுகின்றார்கள் யூசுப் அல் அவர்கள் நீங்கள் ஒரு காலத்திலே உங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார் கடைசியில் நாற்பது வருஷத்துக்கு பின்னால் சொல்லி காட்டுறாங்க அவர் அரசராக இருக்கிறார் இவங்க வந்து உணவு கேட்குறாங்க உணவு தானியங்கள் கேட்குறாங்க அந்த நேரத்தில் சொல்லுகின்றார் உங்களுக்கு ஒரு யூசுப் என்று ஒரு சகோதரர் இருந்திருப்பார் ஏனென்றால் எனக்கு எல்லா விஷயம் தெரியும் அல்லாத எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறோம் அதனால் அவர்களை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேண்டிய சொல்லி காட்டுகின்றார்கள் இங்கே அல்லாஹத்தாலா ஆரம்பத்திலேயே கிணத்துல போடப்படக்கூடிய நேரத்தை அந்த விஷயத்தை சொல்லிட்டான் இப்ப யூசுஃப் அலிசலாம் அவர்கள் இந்த வாசகத்தின் மூலமா இந்த அறிவிப்பின் மூலமாக நாம் இந்த கிணற்றிலே இறந்து விட கிணற்றிலிருந்து தப்பிப்போம் அல்லாஹத்தாலாவுடைய உதவி கிடைக்கும் நாம் ஒரு காலத்திலே மிக பெரிய மதிப்பிற்குரியவர்களாக உரியவராக இருப்போம் நம்முடைய சகோதரர்கள் நம்மிடத்திலே வருவார்கள் அந்த நேரத்தில் இவர்கள் செய்த இந்த காரியங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றெல்லாம் இந்த வாசகத்தின் மூலமாக அவர்கள் விளங்கி கொண்டார்கள் ஆரம்பத்திலே இந்த செய்தியை இந்த விஷயத்தை அவர்களுக்கு நீர் திட்டமாக அறிவிப்பீர் ஆனா அவங்க உங்களை தெரிய அவங்களுக்கு உங்களை தெரியாது வஹூம் லாஸ் அவர்கள் அறிந்து கொள்ளாத நிலை இவர் தான் யூசுப் தெரியாது கடைசி நேரத்தில் சொல்றாங்க பின்னால் அந்த சம்பவம் வரும் இப்படி எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் அல்லவா என்பதாக கேட்ட பொழுது தான் மூணாவது அளவு தான் கூர்ந்து பார்க்குறாங்க அந்த யூசுப் நீங்கள் தான் யூசுப் போல தெரியுது அப்படின்னு சொன்னாங்க ஆமா நான் தான் யூசுப் இவர் என்னுடைய சகோதரர் புனியா என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லுகின்றார் என்று விளக்கம் தரும் பின்னால் அல்லாஹலா அந்த ஆயத்தை அருள்கின்றார் சரி இங்கே அல்லாஹாலா அந்த கிணற்றில் போடப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே அல்லாஹாலா அவர்களுக்கு அறிவித்தான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் அதற்கு யூசுப் அலி அவர்கள் அந்த கிணற்றில் போடப்பட்ட நேரத்தில் அல்லாஹாவிடத்தில் துவா செய்தார்களாம் அந்த துவாவும் சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டு ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களும் அந்த துவாவை சுட்டி காட்டுகின்றார் யூசுஃப் அலி சலாப் அவர்கள் படித்த கேட்ட அந்த துவா அல்லாஹும யாமூனி சக்கு ஹரீப் நிர்கதியான நிர்கதியான ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு தரக்கூடியவனே நிர்கதியான ஒவ்வொருவருக்கும் ஆதரவு தரக்கூடியவனே வயா சாஹிபக்குல்லி வஹீத் தனித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தோழனாக நண்பனாக இருக்கக்கூடியவனே யா மல்ஜா குல்லி ஹாயிப் பயப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலம் தருகின்றவனே வயா காஷிமக்குள்ளி குர்பா ஒவ்வொரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் விலக்கி வைக்கக்கூடியவனே யா ஆலிம குல்லி நஜ்வா ரகசியம் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கக்கூடியவனே வயாமன்தகா குள்ளி ஷக்வா ஒவ்வொரு முறையீட்டையும் ஏற்று அதன் இறுதியை ஒவ்வொரு முறையீட்டினுடைய இறுதியானவனே வயாஹாதர் குல்லி மல்ஜ குல்லி மலைன் ஒவ்வொரு கூட்டத்தினும் ஒவ்வொரு கூட்டத்தாரிடத்திலும் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடியவனே யா ஹையு யா ஐயோ நித்திய ஜீவனை நிலைத்திருப்பவனே அஸ் அலு கீஃப ரஜா என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய ஆதரவை நீ போட வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டுகின்றேன் அந்த நேரத்திலும் கூட என்னை காப்பாற்று என்று சொல்லவில்லை வாசகம் உன்னுடைய ஆதரவு எனக்கு தேவை அந்த ஆதரவு வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே எண்ணத்தை நீ போட வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் வலா சுகருக்க எதுவரைக்கும் என்று சொன்னால் எந்த கவலையும் எந்த ஒரு ஈடுபாடும் உன்னை தவிர வேறு இடத்திலும் வேறு யாரிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த எண்ணத்தை போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் தஜாலலி மின் அம்ரிஜா என்னுடைய காரியத்தில் ஒரு நல்ல நிலையை ஒரு தெளிவான ஏற்பாட்டை மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை இதிலிருந்து விடுதலையாக கூடிய வழியை எனக்கு நீ தர வேண்டும் என்பதாக உள்ள நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நிச்சயமாக நீ ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றாய் என்று யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிடப்படுகின்றது இருக்கக்கூடிய சிறுவராக இருக்கக்கூடிய யூசுப் அலையா எப்படி கேட்டிருப்பாங்க அவருடைய மனோபாவம் மனோநிலை எப்படி இருந்திருக்கும் அப்ப மிக உருக்கமாக கேட்டார்கள் அந்த நேரத்தில் மலக்குகள் அதை அந்த சப்தத்தை கேட்ட மலக்குகள் சொன்னார்கள் ஆம் எங்களுடைய நாயினே ஒரு சப்தத்தை நாங்கள் கேட்கின்றோம் ஒரு சிறு குழந்தையுடைய ஒரு ஒலியை துவாவை நாங்கள் கேட்கின்றோம் ஒரு நபியினுடைய துவாவாக இருக்கின்றது அந்த நபியுடைய துவாவை கேட்கின்றோம் அந்த துவாவை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று அல்ல மலக்குகள் அல்லாஹாலாவிடத்தில் பரிந்துரை செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த மாதிரி கிணற்றிலே இருந்தவர்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு பின்னால் அதிலிருந்து வெளியாக்கப்படுகின்றார்கள் சரி இங்கே அடுத்த நிகழ்ச்சி அடுத்த காட்சி அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றான் இது எப்படி கிணத்துல போட்டாங்க மூணு நாள் கொண்டு வந்தவர் உணவு கொடுத்தார் அதுக்கு பின்னால் அவர்களை எடுத்தது அடுத்த ஆயத்திலே சொல்லப்படுகின்றது இவங்க என்ன செஞ்சாங்க இப்போ கிணத்துல போட்டுட்டாங்களா இல்லையா போட்ட பிறகும் தன்னுடைய தந்தை இடத்தில் வந்து என்ன சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் என்பதை அல்லாஹத்தால அடுத்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்ற அவர்கள் அந்த பத்து பேர் சகோதரர்கள் இரவு நேரத்திலே இஷாவுடைய நேரம் இரவு நேரத்தில் அழுதவர்களாக தங்களுடைய தந்தை இடத்திலே வந்தார்கள் அழுதவர்களாக வந்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றனர் அழுது கொண்டே வந்தார்கள் அழுது கொண்டேன்னா அங்கே காட்டிலிருந்து அழுதுகிட்டு வரல சரித்திரத்திலே குறிப்பிடுகின்றார்கள் விளையாடிக்கொண்டு சிரிச்சு கொண்டு தங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதாக அவர்கள் பேசிக்கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள் வீட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து முதல்ல அவர்கள் பேசி வச்சிருப்பாங்க மஷ்வராஜ் செஞ்சிருப்பாங்க அந்த மஷ்வராஜ் பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல வந்த ஒன்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க பத்து பேர் சேர்ந்து அழுது சத்தம் போட்டா எப்படி இருக்கும் ஒரே சத்தம் யூசுப் அலேஸ்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க என்ன எவ்வளோ பேரு அழுகிற சத்தம் கேட்குது நம்ம பிள்ளைக்கு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா அழுதுகிட்டே நிக்கிறாங்க அதுதான் இஷா நேரத்தில் இரவு நேரத்திலே அழுதவர்களாக தங்களுடைய தந்தை இடத்திலே அவர்கள் வந்தார்கள் என்பதால் பொதுவாக பகல் நேரத்தில் அழுகிறதை விட ராத்திரி நேரத்தில் அழுத கொஞ்சம் மற்றவர்களுக்கு இறக்கம் ஏற்படும் அதிகம் இல்லையா பொதுவாக சொல்லப்படும் இரவு நேரத்திலே அழுவது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி அது ஒரு வழியாகும் என்பதால் அதனால் அந்த துவா கேட்கக்கூடியவர்கள் தேவைகளை அல்லாஹாலத்தில் கேட்கக்கூடியவர் ராத்திர எழுந்திரிச்சு அழுங்க பகல்ல எந்திரிச்சு அழுதி பகலில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு அது ஒரு மாதிரி அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி உள்ளதாக ஆயிடும் முகஸ்துதியாக ஆயிடும் அதனால் ராத்திரி நேரத்தில் அழுதிங்களா யாரும் இல்லாத நேரத்தில் உண்மையிலே அல்லாவுக்காக வேண்டி அல்லா அல்லாவுடைய தேட்டத்திற்காண்டி அல்லாவிடத்துக்கு கேட்பதற்காக அழுகின்றார் என்ற நிலை ஏற்பட்டுவோம் பொதுவாக ஒரு அரபில் ஒரு வாசகம் சொல்லப்படும் ஒரு பொழி சொல்லப்படும் யாராவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் ராத்திரியில போய் கேட்காது ஏன்னு கேட்டால் உன்னுடைய தோற்றம் தை அவர் விளங்க முடியாது நீ கேட்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிற ராத்திரியில் போன அந்த காலத்துல இருட்டா இருந்த நேரத்தில் உள்ள பிரச்சனை நினைக்கிறேன் இப்பெல்லாம் லைட்டு வெளிச்சம் வந்து பகல் மாதிரியே இருக்குது சரி அப்படி இருட்டான நேரத்துல உன்னுடைய தேவையை அடுத்த வருடத்துல போய் கேட்காது ஏன்னா ஹயா என்பது நாணம் என்பது கண்களிலே ரெண்டு கண்களிலே பொதிந்திருக்கின்றது அதனால கண்களை பார்க்க பார்ப்பார் முகத்தை பார்ப்பார் உன்னுடைய தேவையை உணர்வார் அவர் கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பகல்ல கேட்டார் ராத்திரில அதனால கேட்காத வலா தாத்ததி மின் தன்பின் பாவத்துக்கு பகலில் நீ மன்னிப்பு கேட்காத நீங்க மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொன்னா ஒரு விதமான துடிப்பு உன்னுடைய பாவம் பாவ மன்னிப்பு கேட்பதிலே ஒரு விதமான ஆட்டம் கண்டுபிடிப்பது அது அது சரியான மன்னிப்பாக இருக்காது அதனால மன்னிப்பு கேட்பது ராத்திரில ஏழு தேவை கேட்பது பகலில் ஏழு என்பதாக ஒரு பழமொழி சொல்லப்படுது இது மாதிரி இங்கே இரவு நேரத்தில் தான் அது அவங்க அதை திட்டம் போட்டு தான் எப்பவுமே மாலை நேரத்தில் வந்து சூரியன் மறைகிறதுக்குள்ளாக வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ ராத்திரில ரொம்ப நேரமாச்சு அவரும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க யாக்குப் அலிஸ்வலாம் அவர்கள் போன ஆளுக்கு காணாமே மகன்களை காணாமே பிள்ளைகளை காணாமேன்னு சொல்லிட்டு இவங்க கடைசி நேரத்தை இரவு நேரத்தில் இப்படி அழுதுகிட்டு வந்தாங்க அழுதுகிட்டு வந்த உடனே பார்த்தோன்னா யூசுப் அலிஸ்லாத்த காணா இந்த என்ன ஆச்சு யூசுப் என்ன ஆனார் அப்படிங்க உடனே சொன்னாங்க ஓனாய் சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அப்படின்னாலும் எல்லாத்தெல்லாம் சொன்னான் ஓனாய் சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனேயே யாப்பு அல்லாமர்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்த தந்தைக்காக வேண்டி அவங்க கொண்டு போய் தண்ணி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து தெளிச்சு விட்டாங்க மயக்கம் தெளியவே இல்லை அவ மயக்கமுற்றவர் மயக்கமுற்றவராக இருந்தார் அவர் கூப்பிட்டு பார்க்குறாங்க தந்தையை கூப்பிட்டு பார்க்குறாங்க அசையவே இல்லை கையை வச்சு பார்த்தாங்க மூக்களை கைய வச்சு பார்த்தாங்க மூச்சு ஓடுற மாதிரியே தெரியல அவருக்கு அவங்களுக்கு யூசுப் அலையலாம் யாக்குப் அலையாமுடைய உணர்வற்ற அந்த நிலையை பார்த்து இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் உண்மையிலே ஆள ஆரம்பிச்சிட்டாங்க மகனை இழந்ததின் காரணமாக தந்தையும் சேர்ந்து இறந்து விட்டார் போல் தெரிகின்றது என்பதால் ஆனால் யூசுப் யாக்குப் அலையா மூத்தாகல உணர்வற்றவராக இருந்தார் எது வரைக்கும் கேட்டோம் அன்னைக்கு காலையில வரைக்கும் சுப்புகுடைய நேரம் வரைக்கும் அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை அதனால அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தந்தை மூத்தா போயிட்டார் அப்படின்னு யகுதா என்ற அந்த பெரியவர் சொன்னார் மூத்தவர் சொன்னார் என்ன கேடான விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அவருடைய பிரியமான ஒரு மகனை கொண்டு போய் நாம் எல்லோரும் சேர்ந்து அவரை கிணற்றிலே தள்ளிவிட்டு வந்தோம் இப்பொழுது தந்தையை நாம் சாகடித்து விட்டோம் என்பதாக சொன்னார் நம்முடைய தந்தையை நாம் சாகடித்து விட்டோம் என்பதாக சொன்னார் அன்று இரவு முழுவதும் இப்படி அழுது கொண்டே இருந்தார்கள் கடைசியாக காலை நேரம் விடியக்கூடிய அந்த நேரத்தில் தான் யாக்கூப் அல்லாம் அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது அப்போ யாக்கோபலைஸ்லாம் அப்பொழுது தான் கேட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இங்கே பொதுவாக அந்த அழுகை இருக்குமாங்க இவங்க பொய்யான அழுகை அழுவதற்காக வேண்டி ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அழுகை வருகின்றது அழுவார்கள் அவர்கள் அழக்கூடிய நிலையை வைத்து அவர்கள் உண்மை சொல்லுகின்றார்கள் என்பதை நம்பிவிடக்கூடாது என்பதையும் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது ஒருத்தர் வர்றாரு நம்ம நிறையா பார்க்குறோம் வெளியூர்லேருந்து வந்தாங்க இந்த ஊர்லேருந்து இங்கே வந்தேன் என்னுடைய பணமெல்லாம் தொலைஞ்சி போச்சு என்னுடைய எல்லா பொருளும் காணா போச்சு எல்லாம் பிப்பாக்டடிச்சுட்டாங்க எல்லாம் காணா போச்சு நான் ஊருக்கு போகிறதும் கூட வழி இல்லையே அப்படின்னு வழி இல்லாமல் நான் தவிச்சு கொட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவார் உடனே அழுவார் அந்த அழுகையை வச்சு அவர் உண்மையாளர் அப்படின்னு சொல்லிவிட முடியாது உண்மையாளர் என்பதாக தீர்ப்பு செய்ய முடியாதது ஏன்னு கேட்டால் அழுகைக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே கிடையாது உண்மையாளன் தான் அழுவான் உண்மை இல்லாத பொய் சொல்லக்கூடிய அழமாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த சம்பவத்தின் மூலமாக அதையும் சொல்லுகின்றார்கள் சுரை என்று ஒரு நீதிபதி இருந்தார் அமர்வு எல்லாவுடைய காலத்தில் அவரை நீதிபதியாக நியமனம் செய்திருந்தார்கள் அமர்வு எல்லாத்தலா என்பவர்கள் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வந்து ஒரு முறையை ஒரு முறையீட்டை செய்தார் ஒரு இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பற்றி சொன்னார் சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சார் அப்போ அந்த பெண்ணை பார்த்து சொன்ன என் பெண்ணை நீ அழாத நீ அழுவதின் காரணமாக நீ உண்மை சொல்லுகின்றாய் என்று நான் நம்ப முடியாது ஏன்னு கேட்டால் யூசுப் அலைய் சலாத்துடைய சகோதரர்கள் அவங்க அத்தா இடத்துல போய் அப்படித்தான் அழுதாங்க அவங்க உண்மையெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை சொல்லி காட்டி நீ அழுகிறதுனால நீ உண்மை சொன்ன நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது நீதிபதி அதனால் அழுவதை வைத்து இவர் உண்மை சொல்லுகின்றார் என்பதாக தீர்ப்பளிக்க முடியாது என்பதாக குறிப்பிடுகின்றார் சரி யூசுப் அலைய்ஸ்லாம் யாக்கூப் அலையிஸ்வலாம் அவர்கள் எழுந்தார்கள் மயக்கம் மயக்கம் தெளிந்து எழுந்தார்கள் எழுந்த பின்னால் என்ன நடஞ்சுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் அல்லாஹலா சொல்லுகின்ற அடுத்த அவங்க எப்படி போனாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லுகின்றான் காலு அவர்கள் சொன்னார்கள் யா அபா நான் எங்களுடைய தந்தை அவர்களே இன்னா ஜஹப்னா நஸ்தபிகோ நாங்கள் பந்தயம் விளையாடி கொண்டிருந்தோம் நாங்கள் ஜஹப்னா நாங்கள் சென்றோம் நஸ்தபிகோ ஒருவருக்கொருவர் முந்தி செல்வது அப்படின்னு சொன்னா ஓட்டப்பந்தயம் வைத்து நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம் ஓட்டப்பந்தயம் விளையாடி கொண்டிருந்தோம் ஆகினா எங்களுடைய சாமான்கள்லாம் பத்து பேருக்குள்ள சாமான்களுக்குமா இல்லையா உணவுப் பொருள் அது எது மற்ற பொருள்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தோம் இந்த சாமான்கள பக்கத்தில் நீ உட்காந்துக்க இதை பாதுகாத்துக்கொள் நாங்கள் ஓடி விளையாடுகின்றோம் என்பதாக சொல்லி நாங்கள் ஓடி விளையாடு கொண்டிருந்தோம் அதாவது ஓட்டப்பந்தையும் நடத்தி கொண்டிருந்தோம் நாங்கள் யூசுஃபை எங்களுடைய சாமான்களுக்கு பக்கத்திலே நாங்கள் விட்டிருந்தோம் அக்கலகு ஜேபு நாங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் ஓடிய பொழுது ஒரு ஓனாய் வந்து அவரை சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க அவர் சொல்லிக் கொடுத்தது தான் தாப்பனார் சொல்லிக் கொடுத்தாரில் முதல்ல ஓனாய் சாப்பிட்டுடும் அப்படின்ட்டு அது நல்லா சாப்பிட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் உண்மைதான் சொல்கிறோம் நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை ஒமா அந்தபி மோமின் இல்லைனா நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இல்லை வலவு குன்னா சாதி நாங்கள் உண்மை சொன்னாலும் நாங்கள் உண்மைதான் சொன்னாலும் கூட நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கு நாங்கள் பொய்யே சொல்லலை உண்மைதான் சொல்கிறோம் உண்மையே சொன்னாலும் கூட நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னு அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் என்பதாக இந்த இடத்துல பல கருத்துக்கள் எழுதுகின்றார்கள் சில சில இது நமக்கு தேவையில்லாத சில இதுக்கு அதாவது நாங்கள் பந்தயம் விளையாடி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா பந்தயம் ஓட்டப்பந்தயம் விளையாட்டுக்காடி ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா அப்படின்னு ஒரு சட்டத்தை அந்த ஆயத்திலிருந்து எடுக்கின்றார்கள் ஓட்டப்பந்தயம் நடத்தலாம் ஒரு நாலு பேர் பத்து பேர் சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தை வச்சு யார் முன்னால் வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்குறதுக்கு தான் இல்லையா ஸ்கூலில் செய்கிறாங்க மற்ற இடங்களில் செய்கிறாங்க விளையாட்டுகளை செய்கிறாங்க செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்த ஆதாரம் என்பதாக குறிப்பிடுகின்றார் குறிப்பிடுகின்றார்கள் சரி ஓட்டப்பந்தயங்க இன்னா ஜஹப்னா நஸ்தபிக்னு சொல்லும்போது அவங்க எப்படி ஓடி இருப்பாங்க காலால் ஓடி இருப்பாங்க குதிரை ஒட்டகம் அப்படின்லாம் வாகனங்கள்லாம் அவர்கள இல்லை சரி இப்போ அதிலிருந்து இன்னொரு சந்தேகம் ஒரு ஒரு கேள்வி ஒன்று குதிரையின் மீது குதிரை பந்தயம் வைக்கலாமா விடலாம் அதுக்கு போறது அல்லது அல்லாஹுடைய பாதையில ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் குதிரையில போக போறாரு போக வேண்டியது இருக்குது அல்லது வேறு ஏதேனும் சுமைகளை ஏற்றுவதற்கான ஒட்டகத்தை பயன்படுத்துகிறார் அந்த ஒட்டகத்துல ஒட்டகத்தை நன்றாக பழக்குவதற்காக வேண்டி பந்தயம் வைக்கிறது ஒரு ஒருக்கொரு போட்டி போட்டு பந்தயம் வைத்து அதில் பரிசுகள் கொடுப்பது இதுவெல்லாம் கூடும் என்பதாக சொல்லப்படுகின்றது ஏன்னா வெறுமனே குதிரைப்பந்தயம் இப்போ இருக்கக்கூடிய குதிரைப்பந்தயம் இருக்குது பாருங்க இது பூரா சூதாட்டம் உலமாக்கள் இப்போ தப்சீர்கள் எழுதக்கூடியவர்கள் இப்பொழுது நடக்கக்கூடிய குதிரை சம்பந்தமான பந்தயங்கள் ஒட்டகம் சம்பந்தமான பந்தயங்கள் அரபு நாட்டில் ஒட்டக பந்தயம் வைக்கப்படுது குதிரை பந்தயம் அரபு நாட்டில் நடக்குது இப்போது சவுதி அரேபியாவில் குதிரை பந்தயம் நடக்குது அந்த குதிரை பந்தயம் வந்து வச்சு சில இதுகளில் பார்த்துருக்குறேன் இந்த பத்திரிகைகளில் பார்த்துருக்குறோம் குதிரையை பந்தய வச்சு அந்த குதிரையை வந்து முதலாவதாக பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்டால் அந்த மன்னருடைய அந்த நாட்டு மன்னருடைய மகன் முதல் பரிசு வாங்குறார் எப்பவுமே நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள்னா அவர் முதல் பரிசு வாங்குவார் அது மாதிரி அந்த நாட்டு அரசியல்வாதிகள் அவர் முதல் பரிசு வாங்குவார் ஏன்னா மற்றவங்கள்லாம் குதிரையில் போகும்போது அவங்க பின்னால்தான் நின்றுக்கணும் இந்த ராஜாவுக்கு முன்னாலும் போகக்கூடாது போனால் அவர் தலை போயிடும் அதனால இது மாதிரி பந்தயங்கள்லாம் இந்த படியெல்லாம் ஹராமாச்சு அது கிமார் அதாவது சூதார்த்தம் அப்படிங்கிறது சேர்ந்து சரி இங்கே ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் பந்தயத்தை ஆதரித்து இருக்கின்றார்கள் பந்தயத்தை முன்னால் உள்ள ஆயத்துக்கள் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களும் கூட ஓட்டப்பந்தயம் நடத்தி இருக்கின்றார்கள் அதாவது ஓட்டப்பந்தயம் தாங்களே ஓடி இருக்கின்றார்கள் யார் கூட ஓடாங்க ஆயிஷா உடன் ஓடினார்கள் ஆயிஷா ரசுல்லா தால அனுஹா அவர்களும் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்களும் ஒரு போர்க்களத்தில் போருக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஓடலாமான்னு கேட்டாங்க ரசூல்லாய் ஓடலாமே அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரசூல்லாய் சல்லாஹிஸ்லம் அவர்களும் ஆயுஷாவும் ஓடினாங்க ரசூல்லாய் சல்லாஹ் அலை சல்லாமர்கள் முன்னால் போயிட்டாங்க முதல்ல வந்துட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க இப்போ ரசூல்லாய் சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் அப்போ ரொம்ப உடல் பருமனில்லாதவர்களாக கொஞ்சம் உடல் குறைவானவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்கள் வேகமாக ஓடினாங்க முந்திட்டாங்க இதுக்கு பின்னால் ஒரு காலத்தில் கடைசி காலகட்டத்தில் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் சதை வைத்து விட்டது உடல் பலமா சம்மன ரசூல்லாய் சல்லா அலி வஸ்லம் என்று அந்த ஹரீஸ்வரம் சல்லா அலுவலம் வரைக்கும் கொஞ்சம் உடல் பருமனாக ஆன பொழுது ஆயிஷா கேட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் ஓடலாமான்னு கேட்டாங்க ஓடலாமே அப்படின்னாங்க ஓடனாங்க ரசூ இல்லாய் பின்னால் இருந்தால் ஆயிஷா ஓடி போயிட்டாங்க முன்னால் ஓட உடனே வந்தாங்க வந்தப்ப ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்ச சொன்னாங்க இது அதுக்கு சரியா போச்சு அப்படின்னாங்க முதல்ல நான் ஜெயிச்சதுக்கே இப்போ நீ ஜெயிச்சது சரியா போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது காசு பத்தயம்லாம் கிடையாது ஒரு வழக்கத்துக்காக வேண்டி உடல் வலிமைக்காக வேண்டி ஒரு பயிற்சிக்காக வேண்டி செய்யக்கூடியதை ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் ஆதரித்திருக்கின்றார் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தில் அலுபா என்று ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் யாரும் அந்த ஒட்டகத்தை முந்தி போகவே முடியாது அந்த ஒட்டகத்தை யாரும் ஜெயிக்கவே முடியாது அப்படிப்பட்ட வேகமாக ஓட்டம் போகக்கூடிய ஒரு ஒட்டகம் ஒரு அரபி வந்தார் அந்த அரபி அவருடைய ஒட்டகத்துல இந்த அலுபா என்ற இந்த ஒட்டகத்தோடு சேர்ந்து பந்தயம் போனார் அந்த ஒட்டகம் அந்த அரபியினுடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு கிராமப்புறத்தை அரபியவர் அவர் ஒட்டகம் அந்த இந்த ஒட்டகத்து கூட பந்தயம் விட்டார் அந்த பந்தயத்தில் அவர் ஜெயிச்சிட்டார் ரசூல்லாய் சல்லி இது முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மன கஷ்டமா இருந்துச்சு ரசூல்லாய் சல்லாஹிசத்துடைய ஒட்டகத்தையே ஒரு ஜெயிச்சிட்டாரு இது அவள் நல்லதல்லவ ரசூல்லாவுடைய ஒட்டத்துக்கு முந்தி போறது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒரு மனம் கஷ்டமாக இருந்தது இந்த நிலையை ரசூல்லாய் சலாஹலம் உணர்ந்தாங்க சஹாபாக்கள் கஷ்டப்படுறாங்க மன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் எந்த பொருள் உலகத்திலே உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு பொருள் அது உயர்ந்து செல்லுமே அது ஒரு காலத்திலே கீழே வரத்தான் செய்யும் மேலே போன பொருள் திரும்ப கீழே வரத்தான் செய்யும் உயர்ந்த பொருள் தாழ்ந்து போகாமல் இருப்பதே கிடையாது என்பதாக ரசூல்லாய் அல்லாஹ் அலுவலன் சொன்னார்கள் இங்கே ஒரு இந்த கருத்தை சொல்லுவதற்காக வேண்டி ரசூல்லாய் சல்லா அலுவலனுடைய அந்த ஒட்டகம் பின்தங்கியது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் சல்லாஹலத்துடைய ஒட்டகத்தை பின்தங்கியது அந்த கா அரபியுடைய ஒட்டகம் முந்தியிற்கு போயிற்சி வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு என்ன ஏற்பாடு ரசூல்லாய் சல்லல்லா அலுவலன் இந்த ஹதீஸை சொல்லுவதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடு என்று பொருளாகும் இப்படி ஏராளமான விளக்கங்கள் சல்லா அலிஸ்லாம் ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள் லா சபக்கி நசரின் பந்தயம் என்பது அம்பு விடுவதிலே அல்லது ஒட்டகத்தினுடைய சவாரியிலே குதிரையினுடைய சவாரியிலே தவிர வேற எதிலும் பந்தயம் என்பது கிடையாது இப்போ மாட்டு பந்தயம் அதான் ஜல்லிக்கட்டு அல்லது சேவல் பந்தயம் ஆட்டு பந்தயம் என்றெல்லாம் விடுகின்றார்கள் கிடா ஆட்டுக்கிட பந்தயப்படுறது அதில் வந்து போட்டி செய்யறது சேவல்களில் போட்டி வைக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டதல்ல ஜல்லிக்கட்டும் ஆகமாக்கப்பட்டதல்ல எல்லாம் தடை செஞ்சால் கவர்மெண்ட் மூலமாகவே தடை செய்யப்பட்டது கடைசியில் மக்கள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிஞ்சு இப்போ அதை செய்யலாம் சொல்லி இதாக்கி கடைசியில் என்ன ஆகுது கேட்டால் ஜல்லிக்கட்டின் மூலமாக பல மனிதர்கள் இறந்து காயம் பல ஊனங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம நிறைய பார்க்குறோம் பேப்பர் இதெல்லாம் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டதாக ஆனால் இங்கே அம்பு விடுவது குதிரை ஏற்றம் ஒட்டகத்தினுடைய ஏற்றம் அதை பந்தயம் விடுவது அப்படின்னு சொன்னால் வெறுமனே ஜெயிக்கிறது அப்படிங்கிற நோக்கமல்ல இந்த இடத்துல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிற நோக்கம் அதன் மூலமாக ஜிஹாதுக்கு தன்னை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி ஜிஹாதுக்காக வேண்டியும் அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும் பொதுவாக ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு முஸ்லிமானவரும் எதிரி இடத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக உள்ள ஏற்பாடுகளில் அவர் இருக்க அது எல்லாத்தெல்லாம் கொண்டாலும் சொன்னால் முன்னால் அது சூலத்து தௌபாவில் சொல்லப்பட்டு இருக்கிறது விளக்கம் சொல்லியிருக்கோம் அதுக்காக வேண்டியுள்ள என்னென்ன ஆயத்தங்கள் இருக்கின்றன அதை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் சூழ்நிலைகளை வைத்து கவனித்து அதை செய்ய வேண்டும் எல்லா இடத்துலையும் செய்கிறது அப்படின்னு அர்த்தமல்லு இப்போ நம்ம செய்யணும் எந்த நாட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு உடனே தீவிரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது அதெல்லாம் பார்க்கணும் நம்ம நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி செய்கின்றோம் அதை செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சரி இப்படி நிறைய ரசூல்லா இஸ்வலாஸ்லாம் அந்த முசாபகா அதாவது கோட்டி பந்தயம் அமைத்துக்கு நன்றாக முதலாவது ஒட்டகமோ குதிரையோ நன்னாக தீனி கொடுப்பாங்க ஒரு நாற்பது நாள் வரைக்கும் நல்ல புஷ்டியான தீனிகளை அதற்கு கொடுத்து அதற்கு தேவையான பொருள்களை எல்லாம் கொடுத்து நல்ல உடலை அதிகமாக கொழுக்க வைப்பார்கள் அதற்கு பிறகு அதை என்ன பண்ணுவாங்க எதுவுமே தராமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உடலை குறைப்பார்கள் அதாவது பந்தயத்துக்காக வேண்டி தயார் செய்யப்படக்கூடிய ஒட்டகம் அல்லது குதிரையை இப்படி செய்வது அரபு நாட்டுடைய பழக்கம் இதுக்கு தவமீர் என்பதாக அரபியில சொல்லுகின்றார்கள் அதை அடுத்தது மெளிய வைக்கிறது முதல்ல கொழுக்க வைக்கிறது அதுக்கு பின்னால் அதை மெளிய வைக்கிறது மெலிய வைச்சா என்ன ஆகும் அப்படின்னு முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த சத்து அதனுடைய உடம்புல நிறைய இருக்கும் அதனுடைய எலும்புகள் எல்லாம் ஊடுருவி இருக்கும் கடைசியாக அதை மெளிய வைக்கும் பொழுது உடல் உடைய எடை குறைந்து அது ஓட்டத்திலே வேகமாக ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்படி அரம்பிகள் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு ஆனால் அப்படி செய்யறது அந்த மாதிரி ஓட்டப்பொந்தயம் வைக்கிறது ஒரு போட்டி வைக்கிறது அப்படின்னு சொன்னா மூன்று நிபந்தனைகளை குறிப்பிடுகின்றார்கள் ஒன்று ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஒரு எல்லையை வகுத்து அந்த எல்லை வரைக்கும் பந்தயம் என்பதாக வைக்க வேண்டும் இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எல்லையை வைத்து அந்த எல்லை வரைக்கும் அந்த பந்தயம் இருக்க வேண்டும் எல்லை இல்லாமல் போயிட்டு திரும்பி வர்றது இது எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற எல்லை இல்லாமல் எல்லை குறிப்பில்லாமல் வைக்கக்கூடாது ரெண்டாவது பந்தயத்திற்கு விடப்படக்கூடிய அந்த ஒட்டகமோ குதிரைகளோ ஒரே சமமான அளவு இருக்க வேண்டும் சமமான அளவு இருக்க வேண்டும் அதாவது ஒரு குதிரை ஒரு வயசு இன்னொரு குதிரை அஞ்சு வயசு உள்ளது அஞ்சு வயசு குதிரையும் ஒரு வயசு குதிரையும் பந்தயத்துக்கு விட்டால் அது சரியாக வராது ஆக அந்த குதிரை பந்தயத்துக்கு விடப்படக்கூடிய குதிரைகளோ ஒட்டகங்களோ ஒரே அளவு உள்ளதாக இருக்க வேண்டும் ஒரே நிலை உடையதாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது நம்ம சில இடங்களில் பார்க்குறோம் சில ஸ்கூல்களில் பந்தயம் வைக்கிறாங்க மூணாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் பார்த்தன மூணாவது பசங்க மூணாவது படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க இங்க இருந்து ஓடுறானு பசங்க மூணாவது படிக்கிறதிலேயே ஒரு பையன் ரொம்ப ஒல்லியா திருடா இருக்கிறான் ஒரு பையன் ரொம்ப உயரமா இருக்கிறான் பத்தாவது படிக்கிற பையன் எவ்வளவு உயரம் இருக்கான்னு அவ்வளவு உயரம் இருக்கிறான் ஆனா இவன மூணாவது தான் படிக்கிறான் ஏன்னு கேட்டா எல்லா கிளாஸ்லையும் ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்திருப்பான் அதனால மூணாவது வரும்போது அவ்வளவு உயரத்தில் அவன் இருக்கிறான் இப்ப இந்த சின்ன பையனையும் அந்த பெரிய பையனையும் ஓட்டத்துக்கிட்டா யாரும் ஜெயிப்பா இவன் பாதித்தூரம் பார்க்கலாம் அவன் போயிட்டு நான் நேரடியா பார்த்தது அப்ப அங்க விழாவுக்காகி வந்திருந்தவர்கள் சொன்னார்கள் இந்த பந்தயமே சரியில்லை சார் அப்படின்னா ஏன் கேட்டா இவனுக்கு அவனுக்கும் பந்தயம் வச்சா எப்படி இருக்க அந்த பையனை அந்த பையன் மாதிரி உள்ள அளவில் உள்ளவனோடு ஓட விடுங்க சின்ன பையனை சின்ன பையனா இருக்கக்கூடிய அமைப்புல ஓட விடுங்க என்பதாக சொன்னார் என்ன அது மாதிரி ஏட்டத்தாழ்வு என்பது அந்த ஓடக்கூடிய அந்த மிருகங்கள்ல இருக்கக்கூடாது என்பது ரெண்டாவது நிபந்தனை மூன்றாவது பயிற்சி தரப்பட்ட தலைமீர் அப்படின்னு சொன்ன பாருங்க பயிற்சி தரப்பட்ட ஓட்டகம் பயிற்சி தர தரப்படாத மிருகத்தோடு ஓடக்கூடாது தொகுமீர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில அதை கொழுக்க வைத்து மெளிய வைத்தார்கள் பாருங்க இது பயிற்சி இந்த பயிற்சி தரப்பட்ட ஒட்டகமும் பயிற்சி தரப்பட்ட குதிரையும் பயிற்சி இல்லாத குதிரையும் சேர்ந்து ஓடக்கூடாது ரெண்டுமே பயிற்சி உடையதா இருக்கு ரெண்டுமே பயிற்சி இல்லாததா இருக்கு எத்தனை ஒட்டகங்கள் எத்தனை குதிரைகள் போகணும் அது ஒரே மாதிரி இருக்கும் அமைப்பில் என்பதாக மூன்று நிபந்தனைகள் சொல்லப்படும் சரி இங்கே இதெல்லாம் நிறைய எழுதுறாங்க ஏராளமான சட்டங்கள் இருக்கல எல்லா சட்டங்களும் குரான் எடுக்கப்படுகின்றது அந்த சட்டங்கள் இந்த பந்தயம் சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கு இந்த ஆயத்து ஆதாரம் என்பதாக குறிப்பிடுகின்றார் என்ன ஜஹப்னா நஸ்தபிகழ்ந்தா தரக்னா யூசுஃப் ஆய்ந்த மத்தாவைனா என்ற இந்த ஆயத் சரி இப்போ அந்த சகோதரர்கள் தங்களுடைய தந்தை இடத்துல இப்படி முறையிட்டார்கள் வந்து நாங்கள் தம்பியை விட்டுட்டு போயிருந்தோம் யூசுஃபை ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுடுச்சு அதனால நாங்கள் வந்து உண்மை சொன்னாலும் கூட நீங்கள் நம்பக்கூடியவர்களா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ யூசுப் அலைய் சொலாம் யாக்கூப் அலைய் சொல்லாம் அவர்கள் அழுதார்கள் கவலைப்பட்டார்கள் சரி நீங்கள் ஓனாய் அடிச்சிடுச்சின்னு சொல்கிறீங்களே ஒரு அறிவிப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது ஓனாய் அடித்து சாப்பிட்டுச்சின்னு சொன்னால் துண்டு துண்டா யூசுஃபை ஆக்கியிருக்கோம் அந்த ஒரு துண்டையாவது உடலுடைய ஒரு துண்டையாவது நீங்கள் கொண்டு வந்திருக்க கூடாதா அதை பார்த்தாவது நான் அழுது ஆறுதல் அடைவேனே அல்லது அவருடைய சட்டையாவது கொண்டு வந்திருக்க கூடாதா சட்டையை பார்த்தாவது நான் ஆறுதல் அடைவேனே என்பதாக சொன்னார் சொன்னார்கள் யூசுப் அலைசார் யாஹூப் அலைசரா உடனே ஆமா நாங்கள் சட்டையை கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த சட்டையை ஏதோ பாருங்கள் என்பதாக சொல்லி கதி பின் அவருடைய யூசுஃபுடைய சட்டையின் மீது பொய்யான ரத்தத்தை கொண்டு வந்தார்கள் அவர்கள் பொய்யான ரத்தம் பொய்யான ரத்தம் அல்ல ரத்தம் பொய்யல்ல ரத்தம் உண்மைதான் அதாவது பொய் பொய் சொல்லப்பட்ட ரத்தம் பொய்யான ரத்தம் அப்படின்னு சொன்னால் உண்மையான ரத்தம் யூசுப் அலையாத்துடைய போட்ட பிறகு வந்தாங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சாங்க ஒரு ஆட்டுக்குட்டி காட்டு ஆடு காட்டு அவங்க ஆடு அல்ல காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டிய பிடிச்சாங்க அதை அறுத்தாங்க அந்த ரத்தத்தை யூசுப் அலிஸ்வலாத்துடைய கமீசில் துவைத்தார்கள் அந்த கமீச கொண்டு வந்தாங்க அந்த சட்டையை கொண்டு வந்தாங்க அதான் அல்லா கமீச பொய்யான ரத்தத்தை கமிஷின் மீது கொண்டு வந்தார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி யூசுப் அலையா யாக்கூப் அலையாமத்தில் அந்த சட்டையை கொடுத்தாங்க இந்த பாருங்க உங்க மகனுடைய சட்டை அந்த சட்டையை நாங்கள் பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஓனாய் அடிச்சு சாப்பிட்டதனால ரத்தமும் இதில் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க யாக்கூப் அலையாமர்கள் அந்த சட்டையை பார்த்தாங்க பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க இது ஒன்று பொய் சொல்றாங்க எல்லாரும் நம்ம பையன்கள்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டா இது ஒரு பெரிய ஆ மகன்கிட்ட சொல்றாங்க பத்து பேர்கிட்டையும் மத்தாக்கான இந்த யூசுஃபை அடித்து சாப்பிட்டுச்ச அந்த ஓனாய் ரொம்ப பெரிய அறிவுள்ள ஓனாய் போல் இருக்குது யூசுவை சாப்பிட்டுட்டு சட்டை மட்டும் அப்படியே விட்டுடுச்சு கிழிக்காம அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சட்டை கிளியவே இல்லை முழு சட்டை அப்படியே கொண்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு இந்த பதற்றத்தின் காரணமாக என்ன செய்யறதுங்கிறது தெரியல அதான் பொய் சொல்ல பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் சொல்லுவாங்க பொ சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படின்னு பொய் சொல்லக்கூடியவனுக்கு நிதானம் இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பார்க்குறோம் அந்த கொலை வழக்குகளில் வந்து அச்சி கிச்சிக்கிட்டா இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படி மாட்டிக்கிட்டான்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு தடயம் ஒரு அடையாளம் இருக்கும் அந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம நினைப்போம் என்னடா இப்போ செஞ்சவன் கொலை செஞ்சவன் திருடினவன் இது பண்ணவன் இந்த அடையாளத்தை எப்படி விட்டுட்டு போயிட்டான்னு அப்படின்னு நம்ம நினைப்போம் அவனுக்கு பதற்றத்தின் காரணமாக அந்த அடையாளத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தெரியாது அதனால சொல்லப்படும் ஆபத்துள் கிருபி அது நிச்சயம் சொல்லப்படும் பொய்க்கு ஆபத்து பரதி அப்படின்னு சொல்லி பொய்க்கு ஆபத்து மறதி பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் எதையும் மறந்துடக்கூடாது அதனால் பொய் சொல்லான்னு அர்த்தமில்லை பொய் சொல்லக்கூடாது பொய்யை காப்பாற்றுறதா இருந்தால் எதையும் மறக்கக்கூடாது இவங்க மறந்துட்டாங்க அந்த சட்டையை கிழிக்க மறந்துட்டாங்க சட்டையை கிழிச்சு கொண்டு வந்திருந்தாங்கன்னா உண்மை அப்படின்னு நம்பி இருப்பாங்க சட்டையை கிழிக்காமல் கொண்டு வந்ததுனால ஏகோபலேசலா சொன்னாங்க ரொம்ப பெரிய அறிவாளியான ஓனாய் போல இருக்குது சட்டையை முழுசாக அப்படியே கொடுத்துருச்சு பையரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்பதாக குறிப்பிட்டார்கள் இது பெரிய ஆச்சரியமான விஷயம் பொதுவாக யூசுப் அலையாவுடைய அந்த சட்டை வரலாற்றில் இந்த யூசுப் அலைய்ஸ்லாத்துடைய இந்த சம்பவத்தில் கடைசி வரைக்கும் வரக்கூடிய சம்பவத்தில் மூன்று இடங்களிலே யூசுப் அலையாத்துடைய அந்த சட்டை அல்லாஹால சட்டையான கமீசை குறிப்பிட்டு சொல்லுகின்றார் இது முதல் இடம் அந்த சட்டை யூசுஃப் அலி யாக்குப் அலையாமர்கள் பார்க்கின்றார்கள் பார்க்கின்ற நேரத்தில் அந்த சட்டையின் மூலமாக புரிந்து நம்முடைய மக்கள் பொய் சொல்லுகின்றார்கள் யூசுப் உயிரோடு இருக்கின்றார் எப்படியாவது ஒரு நாள் நம்ம திரும்பி வந்து என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து விட்டது ஆனாலும் மகனை பிரிந்த அந்த சோகம் இருக்கின்றதே அது அவர்களால் தாங்கவே முடியும் ஏன்னா அவ்வளோ பிரியமாக இருந்தார்கள் என்ற காரணத்தினர் இது ஒன்று இரண்டாவது யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் அந்த எகிப்துக்கு போய் பின்னால் எகிப்துக்கு போகிறாங்க எகிப்தில் அந்த குத்மீர் குத்பீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரியுடைய வீட்டில் இருக்கிறாங்க அந்த பெண் ஜலீஹா என்ற அந்த பெண் இவர் மீது மையம் கொள்ளுகின்றார் கடைசியாக அவரை பிடிச்சிருக்கிறார் அதுக்கு பின்னால அங்கே அந்த கணவர் வருகின்றார் சொல்லுகின்றார் அந்த நேரத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகின்றது இவர் ஓடி சொல்லுகின்றார் சட்டையை பிடிச்சாங்க அந்த பெண் அப்ப சட்டை கிழிஞ்சிருச்சு சட்டை கிழிஞ்ச உடனே சட்டையை வச்சு அங்கு அவர்கள் தீர்ப்பளிக்கப்படுகின்றது அல்லாஹால குரான் அதை சொல்லி காட்டுகின்றார் யூசுஃபுடைய சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் அந்த பெண் பொய் சொல்லுகின்றார் அவர் உண்மை சொல்லுகின்றார் அவருடைய சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் அந்த பெண் உண்மை சொல்லுகிறார் அவர் பொய் சொல்லுகின்றார் என்று அல்லாஹாலா தீர்ப்பளிக்கின்றார் அதாவது ஒருவர் தீர்ப்பு சொன்னார் என்பதாக ஒருவர் சாட்சி சொன்னார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அவர்களை காப்பாற்ற ஒரு நாள் திரும்பி வருவார் என்று காட்டி கொடுத்தது அங்கே யூசுப் அலிசலாத்துடைய சட்டை இவர் நிரபராதி என்பதை காட்டி கொடுத்தது மூன்றாவது ஒரு நிலை இந்த இரண்டாவது அல்லாஹால குதிரத்தின் மூலமாக ஏற்பட்டது அது யூசுப் அலிஸ் அந்த சட்டை கடைசியாக அந்த மக்கள் எல்லாம் திருந்தி மனம் வருந்தி மறுபடியும் அவர்களிடத்தில் வரும் பொழுது இவர்கள் அரசராக இருந்த அந்த காலத்தில் கடைசியாக என்னுடைய சட்டையை நீங்கள் கொண்டு போய் நம்முடைய தந்தையுடைய முகத்திலே போடுங்கள் முகத்திலே வையுங்கள் அதை போட்ட உடனேயே அவருடைய பார்வை அவரு பார்வை இல்லாமல் பார்வை இழந்தவராக ஆகிவிட்டார்கள் ஹசரத் யாஹோபு அலையாமர்கள் அந்த பார்வை திரும்பி வருவதற்காண்டி ஒரு மருந்தை யூசுப் அலி அலாம் அவர்கள் சொல்லி தருகின்றனர் அது என்ன மருந்து அவருடைய சட்டை தான் அது மருந்து இந்த சட்டையை கொண்டு கொண்டு போய் என்னுடைய தந்தையுடைய முகத்திலே போடுங்கள் எர்த்தத்த பசீரா அவர் பார்வையாளராக மாறிவிடுவார் உடனே எல்லாரும் சேர்ந்து என்னிடத்தில் வாருங்கள் என்பதாக சொல்லி எடுப்பினார்கள் என்பது இப்ப சட்டை தன்னுடைய தந்தையினுடைய பார்வை இழப்பை சரி செய்ததாக அவருடைய பார்வையை திரும்ப கிடைக்க காரணமாக அல்லாஹால சட்டையை ஆக்கி வைத்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வரலாற்றுலாம் நிறைய வரும் ஆக இந்த சட்டை என்று வந்த காரணத்தினால மூன்று விதமான நிலைகள் இந்த வரலாற்றிலே சட்டையை வைத்து அல்லாஹலா ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதிலும் ஏராளமான பறிப்பிணைகள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடப்படுகின்றது தெரியப்பொய்யான அந்த இரத்தத்தை கொண்டு வந்தார்கள் புரிந்து யூசுப் அலே யாக்கோப் அலே அவர்கள் பொய் என்பதாக சொன்னார்கள் கால பல் சவ்வளத்தும் உங்களுடைய மனங்கள் உங்களுக்கு அலங்காரமாக்கி காட்டிவிட்டது அம்ரன் ஒரு காரியத்தை நீங்கள் செய்த அந்த காரியத்தை உங்களுக்கு உங்களுடைய மனங்கள் அதிக அழக அலங்காரமாக்கி காட்டிவிட்டது உண்மையிலேயே என்னுடைய மகனை நீங்கள் என்னவோ செய்திருக்கின்றீர்கள் என்னவோ செய்திருக்கின்றார்கள் அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லுவாங்க என்ன செய்தார்கள் அப்படிங்கறது உறுதியாக யாக்குப் அலையா அவர்களால் தெரிய முடியவில்லை ஏன் அல்லாஹலா சொல்லி கொடுங்க யூசுப் அலையாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நம்பிக்கொண்டார்கள் உங்களுடைய மனங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு லேசாகிவிட்டது அல்லது அலங்காரமாக்கி காட்டிவிட்டது அதன் காரணமாக நீங்கள் இந்த காரியத்தை தவறான காரியத்தை செய்து விட்டீர்கள் எனக்கு நான் என்ன செய்யணும் கேட்டா உங்களை தண்டிக்க முடியாது எல்லாம் பெரிய பெரிய பையன் பிள்ளைங்க யாரையும் கண்டிக்க முடியாது முடியாது ரெண்டாவது இன்னொரு அலி இஸ்லாம் அவர்களை இவர்களை தண்டித்தால் இவர்களுக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் இவர்களை இந்த குழந்தைகளையும் சேர்த்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அவங்களை அடிக்கிறாங்க அல்லதுன்னு சென்றாங்க அதன் காரணமாக ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டு அந்த நஷ்டம் வேறு தாங்க முடியாததாக ஆகும் அதனால ஒண்ணுமே சொல்லல பேசாமல் இருந்துட்டாங்க நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க உங்களுடைய நப்சுக்கு கட்டுப்பட்டு காரணியத்தை செஞ்சிட்டீங்க அவ்வளவுதான் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டீர் அழகான பொறுமை அழகான பொறுமைதான் எனக்குரியது என்பதாக சொன்னார் அழகான பொறுமை என்று சொன்னால் இதை பற்றி யாரிடத்தில் முறையிடக்கூடாது முறையிடும் அழகான பொறுமை சபுருன் ஜமீர் சபுர் என்ற பொறுமை அதுவே வந்து பெரிய காரியம் அந்த பொறுமை அழகான பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் விளக்கம் சொல்லுகின்றார்கள் கேட்கப்பட்டது சாபாக்கள் கேட்டார்கள் பேரரச அழகான பொறுமை என்று அல்லாஹால சொல்லுகின்றனே அது என்ன என்பதால் சல்லாஸ்லமர்கள் சொன்னார்கள் அந்த பொறுமையில் முறையீடு என்பது கிடையாது அப்படிப்பட்ட பொறுமை முறையீடு கிடையாது யார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டார் நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துல நான் பொறுமையா இருக்கேன்னு சொன்னா அதை பத்தி யார்டுமே சொல்லக்கூடாது அல்லாட்டை மட்டும் தான் சொல்லணும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது யார்ட்டையும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது யாற்றி நம்முடைய கவலையை தெரிவிக்கக்கூடாது அல்லாவிடத்தில் மட்டுமே தெரிவித்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இவர் பொறுமையாக இருக்கின்றார் அழகான பொறுமையாக இருக்கின்றார் என்பதாக பொருளாகும் அதனால தான் பொதுவாக இந்த அழகான பொறுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு சஹாபி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் மூன்று விஷயங்கள் அதிலே இருந்தால் அதற்கு பெயர் அழகான பொறுமை என்பதாக முதல்ல சொன்ன ஷக்குவா இருக்கக்கூடாது அதாவது முறையீடு என்பது இருக்கக்கூடாது அது பொதுவான சட்டம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்தை யாரிடத்திலும் சொல்லி கொண்டிருக்க கூடாது யார் யாரிடத்திலும் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க கூடாது உனக்கு ஏற்பட்ட அந்த வலி அதாவது உடல் வலி நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோயையும் அவரு இடத்துல சொல்லி கொண்டு இருக்க கூடாது உன்னை நீயே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது வலா துசக்கீ லப்சி பொதுவாக நான் ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படிப்பட்டவன் இப்படி பொதுவாக எல்லா மனித பெரும்பாலான மனிதனுடைய இல்லையே அப்படித்தான் என்னிடத்துல அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நான் ரொம்ப சுத்தமான ஆளு நான் ரொம்ப நல்ல மனிதன் நான் எந்த தப்பு தண்டாவுக்கு போக மாட்டேன் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை எல்லா மனித இடத்திலும் இருக்கின்றது அதை தவிர்க்க வேண்டும் அதுதான் பொறுமை என்பது அர்த்தம் என்பதாக குறிப்பிடுகின்றார் அதாவது நான் நல்லவன் என்பதை மற்றவர்களிடத்தில் பறைசாற்றி கொண்டிருக்க கூடாது நல்லவன் என்பதை அல்லாஹுதான் நல்லவனாக ஆக்கி வைக்க வேண்டும் என்னை பரிசுத்தமாக்குவது அல்லாஹுதான் பரிசுத்தமாக்கி வைக்க வேண்டும் நான் ரொம்ப சுத்தமான நானே சொல்லிக் கொள்வதில் பலா துசக்கு அவன் புசகம் அல்லாஹ் குரான் சொல்லு துசக்கு அவன் புசகம் உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டாம் பலா துசக்கு அவம்புசக்கும் உங்களை பரிசு நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குவது அல்லாஹுவாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளையின்படி அந்த பரிசுத்தம் வர வேண்டுமே தவிர நீங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது அது நீங்கள் தக்குவாவுடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்பதற்கு மிக நெருக்கமானதாகும் என்பதாகவும் அல்லாஹ் அதிலே சொல்லுகின்றனர் இப்படி பொறுமை அந்த பொறுமை அழகான பொறுமையாக நான் பொறுமையை மேற்கொள்ளுகின்றேன் என்று யாக்கூப் அலிஸ்வலாமர்கள் சொன்னார்கள் என்பதாக அறிவிக்கப்படுகின்றனர் ஆக யூசு அலிசலாத்துடைய சம்பவத்தில் ஏராளமான பல்லாயிரக்கணக்கான படிப்பினைகள் இருக்கின்றன எதுவெல்லாம் நாம் தெரிகின்றோமோ சொல்லப்படுகின்றதோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் அத்தகைய நல்ல தன்மைகளை நமக்கு சுரே யூசுஃபுடைய பதினெட்டு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன நபி யாக்கோப் அலை இஸ்லாம் அவர்கள் ஜமீல் நான் அழகிய பொறுமையாக பொறுமை காக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் நீங்கள் செய்த செயல் அது உங்களுடைய மனம் உங்களுக்கு அழகாக்கி காட்டியது அதன் காரணமாக நீங்கள் அந்த செயலை செய்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே யூசுஃபை நீங்கள் கொலை செய்யவில்லை யூசுஃபை ஓனாய் சாப்பிடவில்லை நீங்கள் அவரை எங்கே கொண்டு போய் விட்டு வந்து பொய்யான தகவலை சொல்லுகின்றீர்கள் என்பதாக சொல்லி நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் யூசுஃப் அலை இஸ்லாம் அவருடைய வரலாற்றிலே ஏராளமான படிப்பினைகள் ஒவ்வொரு ஆயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது பலதளவை விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சபுருன் ஜமீல் என்று சொன்னால் அழகான பொறுமை என்று சொன்னால் ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் மனதிலே எந்த விதமான கிளேசமும் பொதுவா சபருன் ஜமீன் என்று சொன்னாலே முழு மனத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு பெயர் சபரை ஜமீன் என்று சொல்லப்படும் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டது பிறகு தங்களுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள் வல்லாஹுல் முஸ்தானு அதன் மீது அல்லாஹுதான் உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கின்றான் நான் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேடுகின்றேன் என்பதாக இது ஒவ்வொரு மூமினான மனிதரிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது அப்படி உதவி தேடுதல் என்பது இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதை நினைவூட்டுகின்ற வகையிலே எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் ஆனதாக அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை அதை சுட்டி காட்டக்கூடியதாகவும் அல்லாஹுல் முஸ்தான் அலாமா தஷிபூன் என்ற வாசகம் அமைந்திருக்கின்றது என்பதாக முஃபஸிர்கள் சிலர் குறிப்பிடுகின்றார்கள் சரி இப்பொழுது கிணற்றிலே யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை தள்ளிவிட்டார்கள் அல்லாஹாலா ஜிப்ரீல் அலி அவர்கள் மூலமாக அவர்களை கிணற்றிலே காப்பாற்றினான் அங்கே ஒரு பாறை சேரும் சகுதியுமாக இருந்த அந்த கிணற்றிலே தண்ணீர் இல்லாத ஒரு பாறை கொஞ்சம் மேடாக இருந்தது அதிலே யூசுஃப் அலி இஸ்லாம் கொண்டார்கள் எப்படி முன்னால் சென்ற வாரம் சொல்லப்பட்டது அதில் ஜிப்ரில் அலையலாம் அவர்கள் அரிசிக்கு கீழே இருந்தார்கள் அல்லாஹாலா சொன்னான் என்னுடைய அடியாரிலே நல்லடியாரிலே ஒருவர் அதாவது என்னுடைய நபி ஒருவர் கிணற்றிலே தள்ளப்படுகின்றார் அவரை தாங்கி பிடித்து அடிபடாதவாறு கீழே வைத்து விடுவீராக என்று அல்லாஹ சொன்னான் ஜிப்ரேல் அலையாம் அவர்கள் அங்கிருந்து இவர் கிணற்றினுடைய விளிம்பிலிருந்து கீழே விழுவதற்குள்ளாக அல்லது கிணற்றினுடைய பாதிய தூரத்திலிருந்து கீழே விழுவதற்குள்ளாக அரிசியில் இருந்த அரிசிக்கு அருகில் இருந்த ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் கிணற்றுக்கு அடியிலே வந்தார்கள் ஜிப்ரில் அலி இஸ்லாமுடைய வேகத்தை பற்றி அங்கே சொல்லப்படுகின்றது எவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் என்பதை ஒளியை விட அதிகமான வேகத்திலே செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மலக்குகள் பொதுவாகும் அதில ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் இன்னும் அதிகமான வேகமுடையவர்கள் இது நிறைய மேராஜுடைய சம்பவத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது வந்தார்கள் பிடித்தார்கள் உட்கார வைத்தார்கள் பிறகு அசரத்து யூசுஃப் அலே அவர்கள் உருக்கமாக துவா செய்தார்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டது நான் தனிமையில் இருக்கின்றேன் தனிமையில் இருப்பவரை காப்பாற்றக்கூடியவனே என்னை காப்பாற்றுவாயாக என்று பலவிதமான வாசகங்களைக் கொண்டு துவா செய்தார்கள் மலக்குகள் எல்லாம் அந்த துவாவை கேட்டு இறக்கப்பட்டார்கள் கவலை கொண்டார்கள் அல்லாஹத்தாலாவிடத்தில் யூசுப் அலிசலாம் அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்தார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அல்லாஹத்தாலாவுடைய ஏற்பாடு இவர்களை கொண்டு போய் எகிப்து நாட்டிலே சேர்க்க வேண்டும் அது அசல் எகிப்து நாட்டுக்கு அரசராக வர வேண்டும் இவர் அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படி என்பதை யாரும் கண்டுகொள்ள முடியாது அதனால் அந்த கிணற்றிலேயே ஒரு மூன்று தினங்கள் தங்கியிருந்தார்கள் யூசுஃப் அலே இஸ்லாத்துடைய சகோதரர்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் அவரிலே மூத்தவராக இருந்த யகுதா என்பவர் தம்பியின் மீது இறக்கப்பட்டு கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு மறுநாள் அந்த கிணற்றுக்கு வந்தார் மற்றவர்களுக்கு தெரியாமல் அந்த உணவை கிணற்றுக்குள்ளே போட்டார் அதை சாப்பிட்டார்கள் யூசுஃப் அலி இஸ்லாமர்கள் என்பதான் சொல்லப்படுகின்றது இப்படி ஒரு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நாளும் மூன்று தினங்களாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் உணவை கொண்டு வருவார் போடுவார் சாப்பிட்டுக் கொள்வார்கள் மூன்றாவது நாள் அந்த வழியாக ஒரு வியாபார கூட்டம் வந்தது அவர்கள் எகிப்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள் ஷாமிலிருந்து எகிப்தை நோக்கி அந்த வியாபார கூட்டம் போகின்றது ஆனால் அந்த கிணறு இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் வழிபோக்கர்களுக்கு உரிய இடம் அல்ல யாருமே அந்த வழியில் வருவது கிடையாது வழக்கமே இல்லை நடமாட்டமே இல்லாத பகுதி அந்த மாதிரி பகுதியை தேர்ந்தெடுத்துத்தான் இவர்கள் அந்த கிணற்றிலே கொண்டு போய் அவரை போட்டார்கள் அவர் அப்படியே அழிந்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆனால் எல்லாருடைய ஏற்பாடு இந்த வியாபார கூட்டத்திலும் வழி தவறி அந்த வழியாக வந்துவிட்டாங்க போகிற வழியை விட்டுட்டு வேறு வழியில் இப்படி வந்துட்டாங்க வந்தவங்க ஒரு இடத்துல தங்கி கொண்டு ஒருவரை தண்ணீர் கொண்டு வருவதற்காகவே அனுப்பினார்கள் அந்த பக்கத்தில் கிணறு தெரியுது அங்கே போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் இது ஒரு வரலாறு இன்னொரு வரலாற்றின்படி பொதுவாக அந்த காலத்தில் ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து ஒரு ஊருக்கு வியாபாரத்திற்காக வேண்டியோ மற்ற வேலைக்காக வேண்டியோ செல்லக்கூடிய நேரத்தில் அந்த குழுவிலே ஒரு ரெண்டு பேர் அல்லது மூன்று பேரை தேர்ந்தெடுத்து அந்த குழு செல்லுவதற்கு முன்னதாக ஒரு நாளைக்கு முன்னதாகவோ அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவோ அவர்கள் போய் தங்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் அது இரண்டு மூன்று பேர்களை தேர்ந்தெடுத்து அந்த கூட்டத்தினர்கள் அனுப்பினார்கள் அவர்கள் வந்தவர்கள் அந்த கிணத்துக்கு அருகிலே போய் தண்ணீர் எடுத்து வருவதற்காடி போனார்கள் என்று மற்றொரு வரலாறு எப்படியும் அந்த காஃபில அந்த கூட்டம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி அந்த கிணற்றுக்கு அருகிலே போனார்கள் அல்லாஹால சொல்லுகின்றார் ஒரு கூட்டத்தினர் சையாரா என்று சொன்னால் பயண கூட்டத்தினர் பயணம் செய்யக்கூடிய கூட்டத்தினர் வந்தார்கள் வாரிதகும் அவர்களிலே தண்ணீர் கொண்டு தரக்கூடிய ஒருவரை அவர்கள் அனுப்பினார்கள் கிணற்றுக்கு அனுப்பினார்கள் கொண்டு வரக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய வாளியை கிணற்றுக்குள்ளே தொங்க விட்டார் தண்ணீர் எடுப்பதற்காக வாளியை பாத்திரத்தை கீழே தொங்க விட்டார் அதாவது கிணற்றுக்குள்ளே விட்டார் அவருடைய பெயரும் கூட வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்க கிணத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்தார் அவர் மாலிக் பின் துவார் தார் என்பது அவருடைய பெயர் மாலிக் என்பது அவருடைய பெயர் அவர்கள் ஒரு கூட்டமாக எகிப்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாதை தவறி அந்த பக்கம் வந்தார்கள் அந்த கூட்டத்தினர் சற்று தூரத்திலே அமர்ந்து கொண்டு ஒருவரை அனுப்பி தண்ணீர் கொண்டு வரச்சுனர் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்கள் இந்த த கீழே விட்ட உடனேயே யூசுப் அலே அவர்கள் ஒரு வாளி வருகின்றது கயிறு யாரோ ஒருவர் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி முயற்சிக்கின்றார் என்பதாக நினைத்து அந்த கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் அதாவது இன்னொரு அறிவிப்பில் அந்த வாலியிலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டார் தண்ணீர் எடுப்பவர் தண்ணீரை இழுத்தார் தண்ணீர் என்று நினைத்து கொண்டு அவர் வாலியை இழுக்கின்றார் மாலி மேலே வந்தவுடனே பார்த்தால் ஒரு அழகான பையன் இருக்கிறார் ரொம்ப அழகான பையன் யூசுஃப் அலையாத்துடைய அழகை பற்றி முன்னாலும் சொல்லியிருக்கிறோம் பொதுவாக யூசுஃப் அலெஹ் இல்லாம் அவர்கள் அவர்களுடைய அழகு அவருடைய பாட்டி இசாக் அலையாத்துடைய தாயார் சாரா அவரிடத்திலிருந்து பெறப்பட்ட அழகு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சாரா அலையாமர்கள் இப்ராஹ் அலையாத்துடைய மனைவியார் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் அதே மாதிரி யாஹூப் அலைய் அவர்களும் மிக அழகானவர் ஆனால் எல்லாவற்றை விட எல்லாரையும் விட அதிக அழகு உள்ளவர்களாக ஹசரத் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹத்தில் அமைத்து வைத்திருந்தேன் அவருடைய கண்கள் எப்படி இருந்தன முடி எப்படி இருந்தது அவருடைய புருவம் எப்படி இருந்தது தலை எப்படி இருந்தது கழுத்து எப்படி இருந்தது கைகள் எப்படி இருந்தன கால்கள் எப்படி இருந்தன என்று ஒவ்வொரு உறுப்பாக வருணிக்கப்பட்டு சரித்திரத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது அழகாக தான் கருத்து அதெல்லாம் போய் நான் வரணிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக அழகான எல்லா உறுப்புகளுமே மிக அழகானதாக இருந்தது நான் முன்னால் சொல்லியிருக்கிறோம் யூசுஃப் அலிஸ்லாம் அவர்களுடைய அழகு அது ஒரு விதமானது ஆனால் அதாவது ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்வரைய அழகு அதைவிட மிக மிகைத்தது அதைவிட மிகைத்தது யூசு ரசூல்லாய் சல்லல்லா அலையலாம் அவர்களை போன்று அழகு உள்ளவர்கள் நபிமார்களிலே யாருமே கிடையாது யூசுப் அலி இஸ்லாமும் கிடையாது மற்றவரும் கிடையாது யாருமே கிடையாது அவ்வளவு அழகுள்ளவர்களாக ரசிகல்லாய் சல்லா அலிஸ்லாம் இருந்தார்கள் ஆனால் அந்த அழகை அல்லாஹால மறைத்து வைத்திருந்தான் யார் அவர்களோடு நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த அழகை அல்லாஹால காட்டி கொடுத்தான் காட்டி கொடுத்தான் அப்படி காட்டி கொடுக்கப்பட்டவர்களிலே முதன்மையானவர் முழுமையானவர் அன்னை ஆயிஷா அல்லாஹாலா அன்ஹா அவர்கள் அதனால தான் ஆயிஷாரு அல்லாஹாலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த எகிப்து நாட்டு பெண்கள் யூசுஃப் அலேஸ்லாத்துடைய அழகை பார்த்து கையை அறுத்து கொண்டார்கள் விரலை நறுக்கிக் கொண்டார்கள் ஆனால் என்னுடைய கணவர் முகமது சல்லா அலிஸ்வலுடைய அழகை அவர்கள் பார்த்திருந்தால் அந்த கத்தியால் அவர்கள் தங்களுடைய ஈரல் குலைகளை வகுந்து கொண்டிருப்பார்கள் அதை கீறி கொண்டிருப்பார்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அவ்வளோ சரி அவ்வளோ அழகான ஒரு குழந்தை யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் பார்த்த உடனே அந்த தண்ணி எடுத்தார் பாருங்க அவரை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார் இது ஒன்று அழகான இவ்வளோ அழகான குழந்தை இங்கே இருக்குது உடனே சத்தம் போட்டு சொன்னார் ஹால புஷ்ரா ஏ ஓ நற்செய்தியே ஒரு நற்செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள் ஹாதா குலாம் இதோ பையன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார் அந்த வியாபார கூட்டம் அவங்களுடைய அவருடைய கூட்டத்தை பார்த்து சத்தம் போட்டார் அந்த வியாபார கூட்டத்தினர் அவரை யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களை தங்களுடைய வியாபார பொருள்களாக மறைத்து வைத்து வியாபார பொருள்களிலே மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அதாவது இது ஒரு அழகான குழந்தை இருக்கின்றது என்பதாக அந்த குழந்தை இருக்கின்றது என்பதை சொல்லுவதற்கு முதலால ஒரு நற்செய்தியை அவர் சொல்லுகின்றார் அந்த தண்ணி எடுக்க வந்தவர் யா புஷ்ரா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னார் ஓ நற்செய்தியே அப்படின்னு சொல்றார் அல்லது இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கூட்டத்திலே தலைவராக இருந்தவர் புஷ்ரா என்பவர் அவருக்கு பேர் புஷ்ரா ஏ புஷ்ரா இங்கே வந்து பாருங்க ஒரு அழகான குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னார் என்று பொருள் செய்யப்பட்ட விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது வா அசர் ரூ பிதா என்பதற்கும் ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு வா மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அவரை அந்த யூசுஃபை மறைத்து வைத்துக் கொண்டார்கள் சொன்னா அந்த வியாபார கூட்டத்தினால் மறைத்து வைத்துக் கொண்டார்கள் பிதா வியாபார பொருள்களோடு சேர்த்து மறைத்து வைத்துக் அதாவது இவரை அடிமையாக ஆக்கி கொள்ளலாம் இவரை அடிமை என்பதாக சொல்லி எகிப்து நாட்டுக்கு நாம் செல்லுகின்றோம் அங்கே போய் ஒரு நல்ல விலைக்கு வெற்றுவிடலாம் என்பதாக நினைத்து வியாபார பொருளாக தங்களுடைய அந்த வியாபார பொருள்களோடு சேர்த்து வைத்து கொண்டார்கள் என்பதாக பொருள் அல்லது இந்த வாலியில் எடுத்தாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் யூசுப் அலைஸ்வலாத்தான் வாலியில் அவர் வந்துட்டார் விழை எடுத்தாங்க அவர் கொண்டு போய் அந்த கூட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள தினந்தோறும் இந்த யூசுஃப் அலைஸ்வலாத்தை பார்ப்பதற்காக வேண்டி அவர் யகுதா வந்துகிட்டு இருந்தார் பாருங்கள் மூணாவது நாள் அவரோடு சேர்ந்து எல்லா சகோதரர்களும் சேர்ந்து வந்தாங்க அந்த பத்து பேர் பத்து பேர் அங்கே வரும்போது இவர் வாலியிலருந்து அந்த கிணத்துலேருந்து எடுக்கப்படுகின்றார் யூசுஃப் அரை இஸ்லாம் அவர்கள் இப்போ அவர்கிட்ட போய் தகராறு பண்ணாங்க அடாடா பையன் இங்கே தான் இருக்கிறான் எங்கள் அடிமை ஓடி வந்துட்டான் எங்கன்னு தேடிக்கிட்டே நாங்கள் வர்றோம் இங்கே வந்து கிடக்கிறோம் அந்த அது பையன் அப்படின்னு சொல்லி இவன் எங்களுடைய அடிமை எங்கள் எடுத்துலேருந்து ஓடி வந்துட்டார் நாங்கள் இவரை தேடிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் இவர் எங்களுடைய அடிமை என்பதாக சொல்லி நாங்கள் இவரை விற்பனை செய்வதற்காக வேண்டித்தான் வந்திருக்கின்றோம் நீங்கள் வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அசர் ரூஹு யூசுஃப் அலே சலாம் அவர்களை அந்த சகோதரர்கள் மறைத்து கொண்டார்கள் தங்களுடைய வியாபார பொருளாக என்பதாக மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது சரி எப்படி இருந்தாலும் யூசுஃப் அலேஸ்லாம் அவர்களே இவங்களோ அல்லது சகோதரர்களோ அடிமை என்பதாக நினைத்து அடிமை என்பதாக வைத்து அவரை விற்பனை செய்வதற்காண்டி முயற்சிக்கின்றார்கள் அதே அல்லாஹால வா அசர் பிதா என்ற வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றன என்ன சொன்னாங்க அந்த யூசுஃப் அலையாத்துடைய சகோதரர்கள் சொன்னாங்க இவங்க என்னுடைய அடிமை எங்களுடைய அடிமை ஓடி வந்துட்டாரு இப்போது நீங்கள் வேணால் வாங்கிடுங்க ஆனால் ஒன்று செய்யணும் இந்த பையன் உங்கள்ட்டருந்தும் ஓடி போயிடுவான் கை கை காலெலாம் கட்டி வச்சுங்க அப்படின்னு வேற சொன்னாங்க கைத்த போட்டு கையை காலெலாம் கட்டி வச்சுடுங்க இல்லாட்டி போயிடுவான் அப்படின்னு வேற சொன்னாங்க யூசுஃப் அலையிஸ்லாம் அவர்களிடத்துல இந்த சகோதரர்கள் சரி யூசுஃப் அலைய்ஸ்லாம் பதில் சொல்லியிருக்காங்களோ நான் அடிமை அல்ல நான் இவர்களுடைய ச எங்களுடைய சகோதரி என்னுடைய சகோதரர்கள் தான் இவங்க என்னை கொண்டு வந்து கிணத்துல தண்ணிவிட்டாங்க அப்படின்னா யூசு அலிஸ்லாம் சொல்லியிருக்கலாமே ஒன்றுமே சொல்லலை அவங்க ஏன்னால் அந்த சகோதரர்கள் யூசுப் அலெஸ்வல்லாத்திட்ட போய் மிக பக்கத்தில் போய் காது நெருக்கமாக சொன்னாங்களாம் மெதுவாக சொன்னாங்க அவங்க அப்ராணி ஹிப்ரூ பாஷா பேசுனாங்க அந்த வந்த கூட்டத்துக்கு ஹிப்ரூ தெரியாது அதனால ஹிப்ரூ பாஷையில் தன்னுடைய சகோதரர்கள் இடத்துல சொன்ன சகோதர இடத்துல சொன்னாங்க யூசுப் அலிஸ்லாத்திடத்துல ஒன்று அடிமைன்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட விற்க போகிறோம் நீ ஏதாச்சும் பேசினே அவனை கொலை செய்து போகணும் ஒன்றுமே மூச்சு விடக்கூடாது நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லணும் இவங்களுடைய அடிமையான அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் அவனை கொலை செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதனால் யூஸ் வயசுலாம் பயந்துக்கிட்டு இவங்க எது வேணாலும் செய்வாங்க என்ன இவ்வளோ கொண்டு வந்து கிணத்துலலாம் தள்ளினவங்க கொலை செய்கிறது ஒன்று பெரிய கொலை செய்கிறதுக்காகத்தான் கிணத்துல போட்டாங்க எல்லாம் காப்பாற்றிட்டான் ஆனால் கொலையும் செய்வாங்க அதனால இவங்க சொல்கிறபடி கேட்டுகிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது என்பதாக யூசுஃப் அலைய் இஸ்லாமர்கள் முடிவு செய்தார்கள் இது வெளித்தோற்றமான நிலை அந்தரங்கம் என்ன அல்லாஹுடைய தகதீர் நடைபெற வேண்டும் அல்லாஹுடைய ஏற்பாடு அவனுடைய அறிவிலே என்ன இருந்ததோ அது நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹால செய்த ஏற்பாடு அது என்ன யூசுப் அலே அவர்களை எகிப்து நாட்டுடைய அதிபதியாக ஆக்க வேண்டும் அதுக்காகண்டியுள்ள ஏற்பாடு ஒரு விஷயம் ஒரு ஏதாவது ஒரு தவறான ஒரு சங்கடமான ஒரு காரியம் கவலைக்குரிய ஒரு விஷயம் நடைபெற்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நன்மை இருக்கின்றது என்பதை கருத வேண்டும் இதன் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்றது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்திற்கு பின்னால் நன்மைகள் உண்டு இன்பம் உண்டு என்பதை நினைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா இந்த வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் இன்ன மழல் ஔசுரி யூஸ்ரா இன்ன மழைல் ஔசுரி யூஸ்ரா அந்த ஆயத்துக்கு பல விளக்கம் சொல்லப்பட்டு பலரும் சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பீங்க அங்கே அல்லாஹால ஔசுரு என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான் யுசுர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவேன் கஷ்டத்துக்கு பின்னால் லேசு உண்டு கஷ்டத்துக்கு பின்னால் லேசு உண்டு சொல்றோம் கஷ்டத்துக்குடன் அப்படின்னா கஷ்டத்துக்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம் கஷ்டத்துக்கு பின்னால் யுசு லேசு உண்டு இன்ன மாயல் ஓசிரி கஷ்டத்துக்கு பின்னால் யுசு லேசு உண்டு அப்படின்னு சொல்றோம் அரபியில பொதுவாக குறிப்பிடப்பட்டது குறிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு வினைச்சொல்களில் வரும் அதில் யுஸ்ர் என்று வார்த்தை இருக்கின்றதே அது குறிப்பில்லாத ஒரு வார்த்தை அல் என்ற அலிஃப்லாம் சேராமல் வந்தது அல் அவுஸ்ர் என்பது இன்னம் அல் அவுஸ்ரி அப்படின்னு சொல்லிட்டு அலிஃப்லாம் சேர்ந்து வந்திருக்கு அரபியுடைய வார்த்தையில் அந்த அலிப்லாம் சேர்ந்து வந்து ஒரு வார்த்தை வந்துச்சு அதுக்கு அடுத்தாப்பில் அதே மாதிரி வார்த்தை இன்னொரு இடத்துல வருது பக்கத்துலேயே வருதுன்னு சொன்னால் இதுதான் அது ரெண்டு ரெண்டு அல்ல ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம் அப்போ இன்னும் மகள் ஔஸ்ரி அதே மாதிரி ரெண்டாவது ஆயத்திலேயும் இன்னும் மகள் ஔஸ்ரின்னு வருது அப்போ ரெண்டு சேர்ந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் தான் ஆனால் யுசுரி என்பது அலிஃபிலாம் இல்லாமல் வருது அந்த இடத்துல யுஸ்ரா இன்ன மகள் ஔஸ்ரி யுஸ்துரா இன்னும் மகள் ஔரி யுஸ்துரா அதில் அலிஃபிலாம் இல்லை அதனால யுசுருங்கிறது இது வேற அது வேறு முதல் வர்ற முதல்ல வர்ற ஆய முதல் வரக்கூடிய லேசு என்பது வேறு அடுத்து வரக்கூடிய லேசு என்பது வேறு அதாவது ரெண்டு விதமான லேசான நிலை இப்போ ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் ரெண்டு லேசான நிலை உண்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் ரெண்டு விதமான டபுள் மடங்கு அதிகமான ஆனால் என்ன செய்யணும் சபர ஜமியில் வேண்டும் என்பதை முன்னால் அந்த ஆயத்தில் சொல்லி காட்டணும் அது மாதிரி இங்கே அல்லாஹாலா யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தது அதுக்கு பின்னால ஒரு அழகான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை அவருக்கு சொந்தமானதல்ல அகில உலகத்திற்கும் சொந்தமானது குறிப்பாக எகிப்து நாட்டுக்காரர்களுக்கு சொந்தமானது மனித குலத்திற்கு சொந்தமானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை தருவதற்காக வேண்டி அல்லாஹாலா இந்த சோதனையை செய்கின்றான் என்பதாக பொருளாகும் இது உட்கருத்து இதற்கு சூஃபியாக்கள் நிறைய ஏராளமான விளக்கங்களை சொல்லுகின்றார்கள் சரி அந்த சகோதரர்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பலவிதமான விஷயங்களை சொல்லி அவர்களை விற்பனை செய்து விட்டார்கள் அந்த சொன்ன வாசகங்கள்லாம் நிறைய பல அறிவிப்புகளில் பலவிதமாக வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க இந்த பையன் எங்களிடத்தில் வளர்ந்தார் எங்களுடைய குணம் உள்ளவராகத்தான் இவர் குணம் கொண்டு வளர்ந்தார் எங்களுடைய ஒழுக்க நெறிகளின்படி ஒழுக்க நெறிகளை எல்லாம் கற்றுக்கொண்டார் இருந்தாலும் ஓடி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃப் அல்லாய்ஸ்வலாத்தை பார்த்து கேட்டாங்களா அவங்க எங்க நான் சொல்கிறதுலாம் சரிதான் என்னப்பா அப்படின்னு யூசுப் அலைய்ஸ்லாங்கலாம் சதக்கோ ஆமாம் நீங்கள் இவங்கெல்லாம் உண்மைதான் சொல்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதான் ஒத்துக்கிட்டது ரெண்டு கருத்து ஒன்று அவங்க அடித்து கொலை செஞ்சு போடுவாங்க அல்லது வேறு ஏதாச்சும் துன்பப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்னொன்று பாத்தினான உள்ரங்கமான கருத்து என்னவென்று சொன்னால் அல்லாஹலோடைய ஏற்பாடு நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி சொன்ன அடிமும் அல்லாஹால அவர்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் யார் செய்கின்றவற்றை இந்த சகோதரர்கள் செய்கின்றவற்றை அல்லது அவர்கள் செய்கின்றவற்றை சொன்னால் அந்த வியாபார கூட்டத்தினர்கள் செய்கின்றார்கள் அந்த விஷயங்களை அல்லது எல்லாருமாக ஒட்டுமா யூசுப் அலையாத்துடைய சகோதரர்கள் அந்த வியாபார கூட்டத்தினர்கள் என்னென்ன செய்கின்றார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹால அறிந்தவனாக இருக்கின்றான் அதுல என்ன உட்கருத்து இருக்கின்றது என்ன லாபங்கள் இருக்கின்றது என்ன மறைமுகமான இருக்கின்றன என்பதை அல்லாஹால இவர்கள் செய்வதை வைத்து அறிந்திரு அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் யூசுப் அலையாம் அவர்கள் கிணற்றிலிருந்து வெளியே மூணு நாள் களத்தில் இருந்தாங்க பொதுவாக இந்த மூணு நாள் எதிரிகளுக்கு பயந்து அல்லது எதிரிகளால் தூக்கி எறியப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மறைமுகமான இடத்துல மூன்று நாள் இருப்பது என்பது பெரும்பாலான நபிமார்களுக்கு நடந்திருக்குது நபிமாருடைய வாரிசுகளாக சில வளமாக்கள் நல்லடியார்கள் இருந்திருக்காங்க இப்போல்ல அந்த காலத்தில் வாரிசுகள்னு சொன்னாங்க இப்போ யார் இருக்கிற அந்த காலத்தில் இருந்தாங்க அவங்களாம் அது மாதிரி மூணு நாள் ஏதாவது ஒரு துன்பத்திற்கு இலக்காக்கப்பட்டு மூன்று நாள் மிகப்பெரிய சிரமப்பட்டு ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அதே மாதிரி மூன்று நாள் சவுர் குகையிலே இருந்தார்கள் ஹிஜரத்துடைய நேரத்தில் சௌர் குகையிலே இருந்த நாள்கள் மூன்று என்பதாக வரலாற்றிலே நிறைய பல தர சொல்லியிருக்கும் நபிமார்களுடைய வாரிசுகளாகிய பல உலமாக்களும் எதிரிகள் துன்பப்படக்கூடிய நேரத்தை எதிரிகளால் துன்புறுத்தப்படக்கூடிய நேரத்தில் மூன்று நாள்கள் இருந்தார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகவர்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் அப்பாசியா ஹலீஃபாக்களால் துன்புறுத்தப்பட்டு மூன்று நாள் சிறையில் இருந்தார்கள் பெரும் கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லி காட்டுகின்றனர் இமாம் அபுஹனீஃபார் அஹமித்துள்ளா அலி அவர்களும் சிறையில் இருந்தார்கள் மூன்று நாள் அதுக்கு இருந்தார்கள் என்பதாக நாற்பது நாள் என்பதாகவும் இருக்கின்றது மூன்று நாள் என்பதாகவும் இருக்கிறது இப்படி அந்த சிறையில் இருந்ததை அவர்கள் இப்படி கருதினார்கள் ரசூல்லாய் சல்லல்லாஹலேசனுடைய வாழ்க்கை நெறி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு அல்ல உலமா வரசத்துள் அன்பியா என்பதாக ரசூல்லா சல்லாஸ் சொல்லியிருக்கிறாங்க உலமாக்கள் எல்லாம் நபிமாருடைய வாரிசுகள் என்பதாக வாரிசுகள் என்று சொன்னால் நபிமார்கள் யாரும் திரகத்தையோ தீனாரையோ விட்டுச் செல்லவில்லை வெள்ளி காசுகள் தங்கக் காசுகளை விட்டுச் செல்லவில்லை வாரிசாக ஆவதற்கு மாறாக யில்மையும் அமலையும் விட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த யில்மை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அந்த அமலிலே ஒன்று இது எதிரிகளால் நாம் துன்புறுத்தப்படுவோம் ஒரு மூன்று நாள் அல்லது அதற்கு மேலாக எங்கேயாவது ஒரு இடத்தில் எதிரிகளால் துன்புறுத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அது நமக்கும் நிகழ்ந்திருக்கின்றது என்பதாக ரசூல்லாய் சல்லா அலிசலாம் அவருடைய சுண்ணத்தான நடைமுறைகளிலே இதுவும் ஒன்று வளமாக்கலுக்கு ஏற்படுவது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இங்கே யூசுஃப் அலிசலாம் அவர்கள் அந்த கிணற்றிலே மூன்று நாள் இருந்தார்கள் மூன்று நாளுக்கு பிறகு அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தினால் வெளியே எடுக்கப்பட்ட பொழுது அஜத் முஜாஹித் ரஹமத்துல்லாஹே அலேஹி பெரிய முஃபஸிர அவர்கள் சொல்கிறாங்க அந்த கிணறு அழுதது ஒரு நபி என்னிடத்தில் இருந்தார் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது என்று அல்லாஹாலாவிடத்தில் அந்த கிணறு முறையிட்டது என்பதாக அந்த நபி இருக்கும் வரைக்கும் ஒரு அழகான ஒளிமயமான காட்சி எனக்குள்ளே இருந்தது அது தவறிவிட்டதே போய்விட்டதே என்பதாக அந்த கிணறு அழுதது என்பதாகவும் சொல்லுகின்றார் சரி இப்ப யூசுப் அல்லாத்துடைய சகோதரர்கள் இவர் என்னுடைய எங்களுடைய அடிமை என்பதாக ஓடி வந்து விட்ட அடிமை என்பதாக சொல்லி விற்பனை செய்தார்கள் விற்பனை எவ்வளவு செஞ்சாங்க அதை அல்லாஹ் சொல்லுகின்றான் வரௌஹு அவரை விற்றார்கள் யூசுப் அலேஸ்லாத் அவர்களை விற்பனை செய்தார்கள் பஹ்ஸின் மிக குறைந்த விலைக்கு பஹ்ஸ்னா ரொம்ப நஷ்டமான குறைந்த குறைந்த விலைக்கு விற்பனை செய்தார்கள் அதேவளவு தராகிம மலதூதா எண்ணப்படக்கூடிய சில திருகங்கள் எண்ணப்படக்கூடிய சில திருகங்கள் கொஞ்சம் திருகந்தான் இருபது திருகம் அல்லது நாற்பது திருகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இருபது திருகத்திற்கு விற்பனை செய்துவிட்டு போயிட்டாங்க அல்லது நாற்பது திருகத்திற்கு விற்பனை செய்தார்கள் என்பதாக இருபது திருகத்திற்கு விற்பனை செய்து பத்து பேர் அவங்க சகோதரர்கள் ஆறுக்கு ரெண்டு ரெண்டு திருகம் எடுத்துக்கிட்டாங்களா பங்கு போட்டு நாற்பது திரகம் அப்படின்னு சொன்னால் ஆளுக்கு நாலு திருகம் எடுத்துக்கிட்டாங்கி மாறது எல்லாத்த அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாற்பது திருகத்திற்கு விற்பனை செய்தார்கள் அதுவும் ரொம்ப கொஞ்சம் ஒரு நபிய நபின்னு அவங்களுக்கு தெரியாதப்போ என்ன தானும் ஒரு அழகான பையன் மனித இனத்தில் சேர்ந்த ஒரு அழகான பையன் அந்த குழந்தையை கொண்டு போய் நாற்பது திருகத்துக்கு விற்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் காசு சம்பாதிக்கணும் இதை விற்பனை செய்து காசு சம்பாதிக்கணும் நோக்கம் கிடையாது எப்படியாவது தன்னுடைய தந்தையை விட்டு யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பிரித்து விட வேண்டும் அது கண்காணாத இடத்திற்கு அவரை அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடு அதில் வெகு தொலைவிலே போய் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வியாபார கூட்டம் ரொம்ப நமக்கு சாதகமாக இருக்கின்றது இவர்களிடத்திலே விற்றுவிட்டால் இவர்கள் கொண்டு போய் விடுவார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் சம்பந்தமே இருக்காது என்பதாக நினைத்து விற்பனை செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இதில் சட்டத்தை புக்கஹாக்கள் ஒரு சட்டத்தை குறிப்பிடுகின்றார்கள் இதில் உயர்தரமான ஒரு பொருளை மிகச் சாதாரணமான ஒரு விலைக்கு விற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் விற்கலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியப்படுத்தப்படுகின்றது என்று புக்கஹாக்கள் ஒரு சட்டத்தை தருகின்றார்கள் மிக உயர்தரமான பொருள் அதாவது ஒரு வைரம்னு நினைச்சிங்க வைரத்தை கொண்டு போய் ஒரு கண்ணாடியோட விலைக்கு ஒரு வெள்ளியுடைய விலைக்கு தங்கத்துடைய விலைக்கு வைரத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் உயர்தரமான இதை வந்து இவ்வளோ நஷ்டமான ஒரு சாதாரணமான விலைக்கு விற்றுட்டாரு அதனால் இந்த வியாபாரம் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது சரியத்தில் நாட்டு நடப்பு வேறையாக இருக்கலாம் இது வைரமுங்க தெரியாமல் விற்றுப்பட்டு போயிட்டான் இந்த பையன் அதனால் இதனுடைய மதிப்பு ரெண்டு கோடி ரூபா அவன் உங்கள்ட்ட ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டான் நீங்கள் இந்த விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போடலாம் நம்பர் கேஸ் போடலாம் அதாவது ஜமாத்த பஞ்சாயத்தை வச்சு செய்யலாம் ஆனால் ஷரியத்தில் என்ன சட்டன்னு கேட்டால் அப்படி உயர்தரமான ஒரு பொருளை இது என்னுடைய பொருள்தான் என்று சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு காசுக்கு விற்பனை செய்தார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் யாருமே கிளைம் பண்ண முடியாது யார் வ விற்பனை செய்தால் அப்போ அவர் கூறிய ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறார் உயர்தரமான பொருள்கள் எப்படி விற்றுப்பட்டாங்க நீங்கள் வாங்கினது சரியில்லை அப்படின்னு ஷரியத்தில் சட்டம் கிடையாது சரியத்தில் அது செல்லுபடி என்பதை இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துகின்றது என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் சரி இந்த விஷயத்தில் இந்த யூசுஃப் அலை விற்பனை செய்து இருபது திருகமோ அல்லது நாற்பது பெற்றார் பாருங்க பெற்றாங்களே இந்த விஷயத்தில் இவங்க உலகப்பற்றற்றவர்களாகவே ஆகிட்டாங்க காசெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க இப்போ கான் மினிதீன் அவர்கள் இந்த விலையுடைய விஷ பணத்தை பெறுகின்ற விஷயத்தில் ஜாகிதீன்களில் உள்ளவராக ஆகிட்டார்கள் அதாவது உலக பற்றவர்களாக உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களை உள்ளவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் எப்படியும் யூசுப் போயிடணும் இந்த இடத்தை விட்டு இந்த ஊரை விட்டே போறது நல்லது இந்த இடத்துல இருந்து விட்டே போக போறார் அதனால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிக அற்பமான ஒரு விலைக்கு அவரை விற்பனை செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சரி அந்த கூட்டத்தினர் வியாபார கூட்டத்தினர் யூசுஃப் அலையாத்தை வாங்கிட்டு போகிறாங்க எகிப்துக்கு போனாங்க இவர் அடிமை அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு போகிறாங்க கொண்டு போகிறாங்க அடிமையாக இருந்ததுனால அடிமைகள் சந்தையில் விற்கப்படக்கூடிய காலம் அந்த காலம்லாம் அதனால் ஒரு சந்தைக்கு கொண்டு போனாங்க கொண்டு போய் யூசுஃப் அலெஸ்லாம் அவர்களை விற்பனை செய்தார்கள் அப்போ ச அடிமைகள்லாம் விற்பட விற்கப்படக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அவரை விலை பேசி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் பலரும் பலவிதமான விலைக்கு கேட்டார்கள் அந்த நாட்டில் அரசராக இருந்தவர் வலிது பின் ரய்யான் என்பவர் எகிப்து நாட்டில் அந்த நேரத்தில் எகிப்து நாட்டில் வரக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு பேர் உண்டு அது ஃபிரவுன் ஃபிராவுன் என்பது எகிப்து நாட்டில் யார் அரசராக இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் பேர் அவருடைய பேர் ஒன்று இருக்கும் அவருக்கு பேரும் வலியத்து அவருடைய நிதி மந்திரியாக இருந்தவர் அசீஸ் என்பவர் அவருக்கும் வேற பேர் இருக்குது என்பதாக அவருடைய பேர் ஆனால் நிதி மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கெல்லாம் பொதுவான பேர் அசீஸ் என்பது கண்ணியத்திற்குரியவர் அந்த நாட்டில் ரொம்ப கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் அப்படிங்கிற கருத்துல அசீஸ் என்பதாக சொல்லுவார் அல்லாஹால அந்த வார்த்தையைத்தான் குரான்ல சொல்லுகின்றார் இப்போ அந்த அசீஸ் என்பவரோ அல்லது அவருடைய ஆள்களோ தனக்கு ஒரு அடிமை வேண்டும் வேலைக்காக வேண்டி என்று வாங்குவதற்கான சந்திக்க வந்திருக்கிறாங்க இப்போ யூசுஃப் அலி அவர்கள் பேரம் பேசப்பட்டு கொண்டு அந்த இடத்துல யூசுஃப் அலெஸ்லாம் அவர்கள் விலை கேட்டார்கள் அந்த விலையை நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை கொடுத்து வாங்கி கொண்டு போனார்கள் சாதாரணமாக இது பொதுவான தப்சீல் விளக்கம் என்ன விலை சொல்லப்பட்டதோ அந்த விலையை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு கூடுதலாக கேட்டாங்கன்னா கூடுதலாக கொடுத்து வாங்கிட்டு போனாங்க இன்னொரு அறிவிப்பின்படி அங்கே ஏலம் நடந்தது ஏலத்தில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு யூசுஃப் அலி இஸ்லாத்துடைய விலையை ஏற்றிக்கொண்டே போனார்கள் கடைசியாக என்னானது என்று சொன்னால் வேறு சாதாரண மனிதர்கள் வாங்க முடியாத அளவுக்கு அவருடைய விலை உயர்ந்து விட்டது இந்த அசீஸ் என்பவர் அந்த நாட்டு நிதி மந்திரியாக இருந்தவர் யூசுப் அலையலாம் அவர்களுடைய எடைக்கு தங்கம் வெள்ளி பட்டாடைகள் இது போன்ற பொருள்களை கொடுத்து அவரை வாங்கினார் என்பதாக குறிப்பிடுகின்றார் தங்கம் வெள்ளி பட்டு துணிகள் இவற்றையெல்லாம் சேர்த்து யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் எவர்கள் எடை இருந்தார்களோ அந்த எடைக்கு எடை சமமாக கொடுத்து யூசுப் அலையாத்துக்களை வாங்கி கொண்டு சென்றார்கள் என்பதாக யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பதிமூன்று வயது பதினேழு பதிமூணு ஒம்பது ஏழு என்றெல்லாம் கருத்து வேறு பதிமூணு என்பது பெரும்பாலும் சொல்லுகின்றார் ஆனால் அந்த காலத்தில் இருந்தவங்க பொதுவாக அரபியர்கள் அந்த பகுதியில் உள்ளவங்க உடல்வாகவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இப்போவும் நான் அரபு நாட்டில் பார்க்கலாம் அஞ்சு வயசு பையன் நம்ம நாட்டில் பத்து வயசு பையன் மாதிரி இருப்பான் இருபது வயசு பையனை பார்த்திங்கன்னு சொன்னால் அவன் எப்படி ஒரு இரநூறு கிலோ இருப்பான் 20 வயசு பையன் பரப்பு நாட்டில் இப்போ நம்ம பார்க்கணும் அது மாதிரி யூசுஃப் அலி இஸ்லாமுடைய இடையும் அங்கே சொல்லப்படுகின்றது ஒரு வரலாற்றிலே அவங்க நானூறு ராத்தல் அந்த காலத்தில் ராத்தல்ன்னு சொல்லிட்டு ஒரு அளவு அது இப்போ உள்ள அளவு படி நானூற்றி ஐம்பத்தி மூணு கிராம் ஒரு ராத்தல் அப்படிங்கிறது இப்போ நானூறு ராத்தல் என்பது நூற்றி எண்பத்தி ஒரு கிலோ சொச்சம் யூசுஃப் அல்லாய் இஸ்லாத்துடைய எடை அந்த பதிமூணு வயசில் நூற்றி எண்பது கிலோன்னு வச்சிங்களேன் எண்பத்தி ஒன்று சொச்சம் வருது எண்பது நூற்றி எண்பது கிலோ எடை உடையவர்களாக இருந்தார்கள் நம்ம இப்போ உள்ள கணக்குப்படி இப்போ நூற்றி கிலோ அளவுக்கு தங்கம் வெள்ளி பட்டாடைகள் எல்லாம் சேர்த்து நிறுத்து கொடுக்கப்பட்டு அளவுக்கு அளவு அதாவது எடைக்கு எடை கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்க யூசுஃப் அலையா அவர்கள் யூசுஃப் அலைய் அவர்கள் ஆரம்பத்தில் இன்னொரு விஷயம் சகோதரர்கள் இருபது திருகமோ நாற்பது விற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் யூசுப் அலை சொன்னார்கள தங்களுடைய சகோதரர்களை பார்த்து என்னை நீங்கள் அடிமை என்பதாக சொல்லி விட்டு போறீங்க வீணாக்கிவிட்டாலும் அல்ல உங்களை பாதுகாப்பானாக யூசுப் அலிஸ்லாம் சகோதரருக்கு துவா செய்கிறாங்க நசருக்கு முல்லா வயல் எனக்கு நீங்கள் மோசடி செய்தாலும் அல்லாஹால உங்களுக்கு உதவி செய்வானாக ரஹிமுக்கு முல்லா வய இல்லம் தருக மோனி எனக்கு நீங்கள் இறக்கம் காட்டவில்லை ஆனாலும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்டுவானாக என்று தங்களுடைய சகோதரர்களுக்கு துவா செய்து அனுப்பினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றோம் இதையெல்லாம் பார்த்துத்தான் அந்த வியாபார கூட்டத்தினர் இந்த பையன் ஒரு அற்புதமான பையனாக இருக்க வேண்டும் நல்ல பையன் அதனால் சாதாரண விலைக்கெல்லாம் வித்தரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களாம் அதனால கொண்டு வந்து ஏழாம் விட்டாங்க கடைசியாக இந்த மாதிரி எடைக்கு எடை தங்கம் வெள்ளி பட்டு துணிகள் ஆகியவை எல்லாம் கொண்டு ஒரு பெரிய குவியல் அவர்களுக்கு கிடைத்தது என்பதாக சாதாரணமாக வாங்கி கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது சரி இப்போ வாங்கிட்டு போ அந்த அசீஸ் வாங்கிட்டார் எகிப்தி நாட்டுடைய நிதி அவர் வாங்கினார் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனார் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்துட்டு போ அழைச்சிட்டு போகிறார் இடையில் உள்ள இந்த கதையெல்லாம் குரானில் இல்லை சுல்லாஸ்வலாசன் சொல்கிறாங்க சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க இந்த சரித்திரம் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் சம்பந்தப்பட்ட சொல்லக்கூடிய சில ஆதாரபூர்வமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் இமாம் வாக்கிதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அதே போன்று இம்னு அபாஸ் அலி அவர்கள் கேபுல் அஹ்பார் அலி அல்லாஹத்தாலு போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் சரித்திரத்தை முந்தைய காலத்துடைய சரித்திரத்தை மிக துல்லியமாக சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வரலாற்றில் இதையெல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் ஏன்னா எவ்வளவுக்கு வித்தாங்க அப்படிங்கிறெல்லாம் இங்கே இல்லை வியாபார கூட்டத்தில் இவங்க வித்துட்டாங்க ரொம்ப அற்பமான காசுக்கு வித்துட்டாங்க கொண்டு போனாங்க அவ்வளோதான் இருக்குது அடுத்த வாசகம் என்ன இருக்குது காலல்லதி இஷ்டராகுமி எகிப்திலே இவரை வாங்கினாரே அவர் சொன்னார் எகிப்திலே இவரை வாங்கினாரே யூசுஃபை வாங்கினாரே விலை கொடுத்து அவர் வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் சொன்னார் யாரிடத்துல இம்ரா தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னார் அக்ரிமி மசுவாஹு இவருடைய தங்கும் இடத்தை கண்ணியமாக ஆக்கி வைப்பாயாக இசுவல் இஸ்லாம் அந்த நேரத்திலேயே அடிமையாக இருந்தாலும் கூட வாங்கியவருடைய அவருடைய மனதில ஒரு விதமான அச்சத்தை அல்லாஹத்தலா போட்டுட்டான் ஒரு மதிப்பை ஏற்படுத்தி விட்டான் ஏன்னா பின்னால இவர் அந்த நாட்டுக்கு அரசராக ஆகின்றார் அதனால் அந்த மதிப்பையும் மரியாதையும் அந்த நிதி மந்திரியுடைய மனதில் எல்லாத்தெல்லாம் ஏற்படுத்தினான் அதை எல்லாத்தெல்லாம் இங்கே சொல்லுவேன் அக்ரிமி மஸ்வாகு இவருடைய தங்கும் இடத்தை இருக்கக்கூடிய இடத்தை நீ ரொம்ப கண்ணியமாக்கி வைப்பாயாக அப்படின்னா தப்சீலில் எழுதுகிறாங்க நல்லா குளிக்க வச்சு நல்லா அழகான ட்ரெஸ் பண்ணி வாசனை திரவியங்கள் எல்லாம் இவருக்கு தடவி இவரை ரொம்ப பக்குவமாக வைத்து கொள்வாயாக சாதாரணமான அடிமையின் மாதிரி வச்சுக்காத உயர்தரமான நிலையில நீ இந்த பையன நீ பேணி காக்கணும் என்று சொல்லி அவர் சொன்னார் ஏன் கேட்டா ரெண்டு காரணம் சொல்கிறார் அதுக்கு அசா ஐ எம்